உரையை தொடங்குகின்றோம் பொய்யடிமையில்லாத புலவர்க்குமடியேன் பொழில் கருவூர் துஞ்சிய புகழ் சேரற்கடி புகழ் சோழர்க்கடியேன் மெய்யடியான் நரசிங்க முனையறையற்கடியேன் விரிதிரை சூழ் கடல் நாகை அதிபத்தற்கடியேன் கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன் கடல் சக்தி வரிஞ்சையர்கோண் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்கோண் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே இந்த பாடல் முடிய நேற்றைக்கு நாம் சிந்தித்திருக்கிறோம் ஐயடிகள் காடவர்கோன் அதுவரைக்கு பார்த்திருக்கிறோம் இது எட்டாவது திருப்பாடல் மொத்தம் பதினோரு பாடல் ஒன்பதாவது திருப்பாடலையும் முடிந்தால் பத்தாவது திருப்பாடலையும் பார்க்க வேண்டும் ஒன்பதாவது திருப்பாடல் திருத்தொண்ட தொகையில் அடியார்களை பட்டியல் போட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய ஒன்பதாவது திருப்பாடல் கரை கண்டன் கடலடியே காப்பு நம்பிக்கும் காரிக்கும்டியேன் நிறை கொண்ட சிந்தயான் நெல்வேறன் நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொன்மையிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்கடியேன் கடியேன் ஊரன் ஆறு ஊரில் நாற்பத்தி எட்டாவது அடியார் மொத்தம் எழுபத்தி ரெண்டு அடியும் நாப்பத்தி எட்டாவது அடியார் சேலத்துக்கு பக்கத்தில் ஆத்தூர் ஆத்தூருக்கு பக்கத்தில் இருக்கு வேலூர்னு ஒரு ஊர் இருக்கு வேலூர் அந்த இடத்துல கணம் புல் அதிகம் உண்டு இந்த கணம் புல் என்பது வீட்டில் எரிக்கக்கூடிய மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு புல் வகை அது அதிகம் உண்டு அந்த ஊரிலே ஒருவர் தோன்றினார் அவர் பேர் என்ன தெரியாது ஆனால் அவர் செயல் என்ன அது தெரியும் தாவாத பெருவம் தலை நின்ற பயன் இது என்று ஓவாத ஒளி விளக்கு சிவன் கோயில் உள் எரித்து நாவார பரவுவார் நல்குறவு வந்து எய்த தேவாதி தேவர் பிரான் திருத்தில்லை சென்றடைந்தார் பணம் வச்சிருந்தார் அந்த பணத்தை வச்சு கோயில் விளக்கேற்றினார் பல அடியார்கள் விளக்கேற்றியவர்கள் நம்மளால முடியக்கூடிய திருத்தொண்டு கோயில் விளக்கேற்றுவது அதனால விளக்கேற்றினார் நாவார பாடுவார் கொஞ்சம் கொஞ்சமா வறுமை வந்தது உள்ளூர்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு சிதம்பரத்துக்கு போயிட்டார் தில்லைக்கு போயிட்டார் எல்லா பொருட்களையும் விற்றார் கோயில் விளக்கரிக்கணும் கணம் புல்லை அறிந்து அதை விற்று அதுல நெய் வாங்கி விளக்கரிச்சார் ஒரு காலம் வந்தது புல் விளக்கி போகலை ஒருத்தனும் புல் வாங்க மாட்டேன்ட்டான் புல் வாங்கலைன்னா என்ன செய்கிறது பார்த்தார் புல்லையே எடுத்துக்கிட்டு போய் விளக்கரிக்க ஆரம்பித்தார் புல்லை விற்று வர்ற காசை வச்சு விளக்கரிக்கிறவர் அந்த புல் எரியும் தானே அந்த புல்லையே எடுத்துக்கிட்டு போய் கோயிலில் விளக்கரிக்க ஆரம்பித்தார் புல்லு போதுமான அளவு கிடைக்கலை இவருக்கு ஆசை கோயில் ஏகப்பட்ட விளக்கேரிக்கணும் எங்க பார்த்தாலும் தீபமா இருக்கணும் திருவண்ணாமலை தீபத்துக்கு நெய் கொடுக்கிறவங்க அவ்வளவு பேர் நம்மளால ஆனது கோயில் நெய் தீபம் ஏற்றினால் வாழ்க்கை பிரகாசிக்கும் பனைமுலை மடந்தை பாதிவாசகம் கோயில் விளக்கணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றும் அதனால அப்படி செய்தார் புல் பத்தலை பெண்ணலாம் போய் கண்ணீர் கொட்ட நிற்கிறார் நெய் விளக்கு ஏத்தியாச்சு முடிஞ்சு போச்சு புல் விளக்கு ஏத்தியாச்சு பத்தலை ஆனால் விளக்கு ஏற்றணும்னு ஆசை இருக்குது வசதி இல்லை ஒரு பழமொழி சொல்லுவான் ஆசை இருக்குது தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்குது மாடு மேய்க்கணு அப்படி ஆகி போச்சு வாழ்க்கை கையில் காசு இல்லை மனசுலேயும் காசு இல்லை தமிழில் காசுன்னா குற்றம்னு அர்த்தம் கையிலையும் காசு இல்லை மனசுலேயும் என்ன செய்யலாம் கோயிலுக்கு போனார் என் திருமுடி இருக்குல்ல குடுமி இதை வச்சு விளக்கரிக்கிறேன் கடைசி வழி மனுஷன் ரொம்ப பிரியமாக நினச்சிக்கிறது இந்த முடிய முடி கொட்டி போனால் பாடுற பாடு நமக்கு பெரும்பாடாக இருக்குது எனக்கு வேண்டிய ஒருத்தர் நாலே நாலு முடிதான் இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு சேவிக்கிட்டு இருப்பார் எதோ மனுஷனுக்கு ஒரு ஆசை அதுக்கு அர்த்தம் கோயிலுக்கு முடி கொடுக்கிறது எது இருந்தா நமக்கு ஆசைன்னு நினைக்கிறோமோ அதை கடவுளுக்கு கொடு அதான் நம்ம இந்து சம்பிரதாயம் இவர் என்ன பண்ணார் தெரியுமா அன்பு புரிவார் அடுத்த விளக்கு தம் திருமுடியை எண்பு உருக மடுத்து எரித்தார் இருவினையின் தொடக்கு எரித்தார் முடியவா எரிச்சார் நல்வினை தீவினை ரெண்டையும் எரிச்சுட்டார் அதான் முடியாது நல்வின தீவினைகளை அனுபவிச்சுத்தான் முடிக்கணும் அனுபவிக்காம முடியாது ஒரு நாளிகை இருபத்தி நிமிஷம் ஒரு நாளிகை இருபத்தி நாலு நிமிஷம் ஏழு இன்று இருபத்தி நாலு மணி நேரம் விளக்கரிப்பார் தலைமுடியை வச்சு எரிச்சார் இல்ல சிவபெருமான் இவர் அழைத்துக் கொண்டு சிவலோகத்துக்கு போயிட்டார் அவளுக்கு தங்க உடலை நீத்து சிவலோகம் போனார் அமங்கலம் மங்களமாயிற்று முடிய எரிச்சா அமங்கலம் கோயிலுக்கு போகிற பொழுது முடி தீப்பற்ற அமங்கலம் இப்போ பெருமானுக்கு அன்புனாலே அமங்கலம் மங்களம் ஆயிற்று அடியார் பட்டியலில் அவர் சேர்ந்துட்டார் இவருக்கு என்ன பேரு கணம்புல்ல நாயனார் அடுத்தவர் காரி நாயனார் கணம்புல்ல நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் காரி நாயனார் யார் தெரியுமா நல்லா பாடுவார் பாடுவார்னா பாட்டு எழுதுவார் இசை பாடுவார் இல்லை புலவர் நல்லா பாட்டு எழுதுவார் புலவர் மூவேந்தர்கள் மேல கோவை பாடினார் சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேர் மேலையும் பாட்டு எழுதி கொண்டுகிட்டு போனார் மூணு பேரும் பார்த்தார்கள் பரிசு கொடுத்தார்கள் பரிச வாங்கிக்கிட்டு வந்தார் அடியாரிகளுக்கு சாப்பாடு போட்டார் எப்படியாவது திருத்தொண்டு செய்யணும் என்னால் என்ன முடியுதோ அந்த அளவுக்கு திருத்தொண்டு செய்யணும் மூவேந்தர் மேல் காரிகோவை பாடினார் அதை வச்சு கோயிலே கட்டினாரா தானங்கள் பலசமைத்தார் யாவர்க்கும் மனமுவக்கும் இன்ப மொழி பயன் எம்பி தேவருக்கு முதல் தேவர் சீரடியார் எல்லாருக்கும் மேவுற்ற இரு நிதியம் மிக அளித்து எல்லாருக்கும் நிறைய பணம் வந்தவங்களுக்கு யார் யாருக்கு அடியார்களுக்கு சிவபக்தர்களுக்கு திருநீடு பூசியவர்களுக்கு இருந்து மூவேந்தர பாடி வந்த பணத்தினால எல்லாருக்கும் கொடுத்தார் சிவபெருமான் பார்த்தார் வாய்ந்த மனம் போல் உடம்பும் வட மலை சேர்த்தார் உடம்போட கைலாசத்துக்கு போயிட்டார் போக முடியுமா பிராகிருதம்னு பேர் பிராகிருதம் தெரியுமா பஞ்சபூதை பிராகிரு பிராகிரு அப்பிராகிரு கைலாசம் கைலாசத்துக்கு உடம்போடு எல்லாம் போக முடியாது சுந்தரமூர்த்தி போனார் ஷேர்மான் பெருமாள் போனாரு தர்மராஜா போனார் கைலாசத்துக்கு தர்மராஜா போனார் அங்க போன உடனே என்ன ஆகுமா இந்த உடம்பு ஒளி உடம்பா மாறி போயிடுமா ஒளி உடம்பா மாறி போயிடுமா வாய்ந்தும் அவளைதான் அவர் வரலாறு நின்ற சீர் நெடுமாற நாயனார் ஒரு மூணு நாலு பேர் முந்தி பார்த்துட்டோம் பாண்டியராஜா கூட அருள் இல்லா அமையினாலே சமனத்தில் ஈடுபட்டான் பாண்டிய நாடு முழுக்க சமணம் அவன் பண்ண நல்ல காரியம் மங்கையார கல்யாணம் பண்ணிட்டான் அந்த மங்கையார் வந்து இருந்து ஞானசம்பந்த ஆள் விட்டு ஞான சம்பந்தர் வர எல்லா நிகழ்ச்சிகளும் இவன் வாழ்க்கையில் நடக்க இவன் மன்னன தப்புனாலே இவனுக்கு உடம்பிலே வெப்பு நோய் வர ஞான சம்பந்த பிள்ளையார் வந்து வலது பக்கத்து மாற்ற சமணர்களால் இடது பக்கத்து மாற்ற முடியாமல் போக சம்பந்தர அதையும் மாற்றி இவனுக்கு உபதேசம் கரையில் பன்னெண்டு பாட்டு திருப்பாசுரம் பாண்டியனுக்கு இவனுக்கு பேர் என்ன கூன் பாண்டியன் அவர் என்ன சொன்னார் வேந்தனும் ஓங்குகார் உடனே கூன் பாண்டியனுக்கு மனக்கூனும் உடற்கூனும் நிமிர்ந்தது மனசளவுலையும் ஒழுங்கானா உடம்பளவிலையும் ஒழுங்கானான் தடுமாறு நெறியதனை தவம் தம் உடலை அடுமாறு செய்தொழுகும் அமன் வலையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் விரகர் கடல் அடைந்த நெடுமாறனார் பெருமை உலகேலும் நிகழ்ந்துள்ளதால் கூண் பாண்டியனுக்கு பேரு மாறி நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் இவங்கூட திருநெல்வேலியில் ஒரு பெரிய சண்டை பல அரசர்கள் சண்டைக்கு வந்தாங்களாம் வடநாட்டு அரசர்கள் அவளது பேரையும் திருநெல்வேலியில் சண்டை போட்டு ஜெயிச்சு அனுப்பிச்சான வெற்றி கண்டவன் மங்கையற்கரசியாரோடு நெடுங்காலம் அரசாண்டு சிவலோகத்தை அடைந்தார் வாயிலார் நாயனார் கொஞ்ச நேரம் அருமையான வரலாறு சின்ன வரலாறு வரலாறு அது எப்படி நீங்க <laughs> அதுக்கு முந்தன வரி என்ன நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க நாதன் என்ன அர்த்தம் ஆத்மநாதன் அர்த்தம் ஆன்மாவில் இருக்கிற சிவபெருமான் அவனை உள்ளுக்கவே பார்க்கலாம்ல கோயிலுக்கு வந்துதான் பார்க்கணுமா இல்லை உள்ளுக்க பார்த்தவன் தான் கோயிலில் பார்க்க முடியும் உள்ள பார்க்க முடியாதவன் கோயிலில் பார்க்க முடியாது தேடிக்கண்டு கொண்டேன் திருமாலோடு அடி உள்ளில் கோயில் உள்ள கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படி இருந்தவர் வாயிலார் என்ன சார் பண்ணினார் சுருக்கமா சொல்லுங்க மனசளவுல கடவுளை மனசு வச்சு கும்பிட்டார் அவசியான வேலை ஆனா மயிலாப்பூரை பத்தி அழகா சொல்றார் நம்முடைய சேக்கிலார் பெருமான் ஐப்பசி ஓணத்தன்னைக்கு குடியேற்று வாங்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் உடைய ஓணத்திலிருந்து கார்த்திகை வரைக்கும் பத்து நாள் உற்சவம் ராமச்சந்திர மூர்த்தியால் தொடங்கி நடத்தப்பட்ட உற்சவம்னு சொல்றாங்க மயிலாப்பூர்ல இப்பவும் நடக்குது பன்னெண்டு மாசமும் உற்சவம் பன்னெண்டு மாசமும் உற்சவம் அதுல தான் ஒரு முறை அறுபத்தி நாயன்மார்கள் புறப்பாடாகி வருவார்கள் அறுபத்தி உற்சவம் மயிலாப்பூர் கோயில் அந்த இந்த குளம் கோயிலை சுற்றி அவளது அன்னைக்கு இருக்கும் ஐப்பசி ஓன உற்சவம் மைப்பயந்த ஒண்கண் மடநல்லார் மாம கைப்பயந்த நீற்றான் கவாலிச்சரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓன விழாவும் அருந்தவர்கள் தூய்பன உங்காதே பூம்பாவாய் நம்ம ஞானசமந்தர் வாக்கு ஐப்பசி முகம்மதியும் சண்டை அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு பிரெஞ்சுக்காரங்க அந்த பக்கம் முஸ்லிம்ஸ் ஒரு பக்கம் ரெண்டு பேருக்கு சண்டை வந்த பொழுது கபாலீஸ்வரர் கோயில்ல பிரெஞ்சுக்காரங்க ஒளிந்து கொண்டார்கள் நமக்கு வெனை வந்தது கோயில் பெருக்காள் உள்ள வரக்கூடாது குண்டு போட்டெல்லாம் உடைக்க முடியாது பெருசு அதுக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டார்கள் கொஞ்ச நாள் ஆச்சு நீங்க ஒண்ணு மறந்துடாது இப்ப இருக்கிற கோயில் இல்லை கடற்கரையில் உள்ள கோயில் பதினைந்தாம் நூற்றாண்டில் கடற்கரையில் இருந்த கோயில் அது அதுக்கப்புறம்தான் இந்த கோயில் கட்டப்பட்டது பல நானா கூடி மயிலாப்பூரில் வணிக தீர்மானங்கள் செய்தார்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால தலைமையின் ஒரு கிரேக்க ஆசிரியர் தலைமை அவர் வந்து பார்த்துட்டு மயிலாப்பூரை மல்லியார்பான்னு எழுதுனார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால மல்லியார்பா ஒன்று அடுத்த செய்தி நம்ம திருமங்கை ஆழ்வார் தேனமர் சோலை மாடமா பெருவள்ளி கேணியில் பார்த்தாராம் திருவள்ளி கேணி எங்கே இருக்கு சோலைகள் சூழ்ந்த மயிலாப்பூருக்கு பக்கத்தில் இருக்கு அப்ப மயிலாப்பூரை வச்சு அடையாளம் காற்றார் திருமங்கை ஆழ்வார் தேனமர் சோலை மாடமா மயிலை திருவள்ளி கண்டேனே அருணகிரிநாதர் கடலை கரைதரை அருகே சூழ் மயிலை பதிதனில் உரைவோனேன் கடலுக்கு பக்கத்திலே உள்ள மயிலை பதிங்கிறார் இப்ப என்ன கடலுக்கு பக்கத்திலேயா இருக்கு ரொம்ப தூரம் பின்னால வந்துருச்சு ஆனால் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சாந்தோம் கத்தீட்ரல் இப்ப இருக்கு பாருங்க அந்த இடத்துல தான் பழைய காலத்தில் மயிலாப்பூர் கோயில் இருந்தது அருணிநாத சுவாமி காலத்தில் அங்கதான் இருந்திருக்கு பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அதை கைப்பற்றி அந்த ஆலயத்தை தகர்த்து கட்டிவிட்டாங்க பழைய காலம் வடி உடைய மங்கையும் தாமும் எல்லாம் வருவாறை கண்டோம் மயிலாப்புள்ளே அப்படின்னு அப்பர் சுவாமி மயிலாப்பூருக்கு பாடின தேவாரம் கிடைக்கல வேற ஊர்ல பாடுற பொழுது அம்பாளோட அழகா மயிலாப்பூர்ல வந்தாரு அப்படிங்கிறாரு மங்குல் மதிதவளு மாட வீதி மயிலாப்பில் உள்ளார் அப்படிங்கிறாரு இங்கே பாடின பதிகம் கிடைக்கல அப்போ அப்பர் சுவாமல் அதுக்கு அவ்வளவு சிறப்பு இப்போ நம்முடைய வாயிலார் நாயனார் வரலாறுக்கு வர்றான் பாடுறாரு பாருங்க ஒரு அழகான பாட்டு துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி சுவாமி வாயிலார் நாயனார் வரலாற்றை பாடுற பொழுது ரெண்டு வரி ஒன்னேகால் வரி மயிலாப்பூர் முக்கால்வரி நாயனார் பேரு துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொன்மயிலை இது புற மயிலாபூர் வாயிலான் அடியார்க்கும் மடியேன் அது வாயிலார் நாயனார் அதனால பார்த்தார் சேக்கிலார் ஆடு பாட்டு மயிலாப்பூருக்கு பாடிப்படு அவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நம்மளும் பண்ணிடுவோம் இந்த வரிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா கடல்ல அடிச்சுக்கிட்டு வந்த பவளங்கள் ராத்திரியில ஒளி வீசுவதனால் இருட்டு தெரியாதான் ஒளிமயமா இருக்கான் அங்கே வாழ்ந்தவர் நம்முடைய வாயிலார் நாயனார் என்ன முக்கியம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாலயம் பெருங்கோயில்னா கர்ப்ப கரகம் ஆலயம்னா மொத்த கோயில் உள்ளம் கர்ப்பக்கரகம் உடம்பு முழுக்க கோயில் என்று வாழ்ந்தவர் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணிலிங்கமாக நேயமே நெய்யும் பாலாய் நிறைய நீரமைய காட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவிக்காட்டினோமே அப்பர் சுவாமிகள் வாக்கு எப்படி உடம்புதான் கோயில் மனசுதான் அடிமை வாய்மைதான் தூய்மை மனசுதான் சிவலிங்கம் நம்ம அன்புதான் நெய்யும் பாலும் வசதியில் போச்சு நான நினைக்கணும் நினைச்சு மனசுக்குள்ளே சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு செய்யணும் அர்ஜுனன் மகாபாரதத்தில் பாசுபதம் வேண்டி புறப்படுறான் அந்த பதினால் பதினைந்தாம் நாள் யுத்தம் பதினாலாம் நாள் யுத்தம் பதிமூணாம் தேதி அபிமன்யு இறந்து போயிட்டான் அபிமன்யு அர்ஜுனுடைய பிள்ளை அர்ஜுன நெருப்புல பாய பாக்கிறான் பரமாத்மா தடுத்துட்டான் நாளைக்கு சாயந்தரம் அபிமன் கொன்ற ஜெகத்ரதனை நான் கொல்லாவிட்டால் அக்னியில் பாய்ந்து விடுவேன் இது தெரிஞ்சது துரியோதனனுக்கு ஜெகத்ரதன் யாரு துரியோதனுடைய தங்கச்சி புருட்சை ஊட்டி மாப்பிள கொண்டே ஒழிச்சு எங்கயோ சேணை அவ்வளவு நிக்கிது அவனுக்கு முன்னாலே இவ்வளவு என்ன பண்றாரு பெருமான் தேவலோகத்தில் போய் பாசுபதம் வாங்கிட்டு வந்துடுவோம் தவம் பண்ணனா ஒரு காலத்தில் பெருமான் அதை குறிப்பிட்ட காலத்தை கேட்கிறவரு புறப்படணும் போயிட்டு வந்து பூஜைங்க நான் தான் சிவலிங்கம் கிருஷ்ண பரமாத்மா ஐயப்ப உட்கார்ந்து பாருங்க அப்படி உட்கார்ந்து ஒரு மாலையை போட்ட அழகா சிவலிங்கம் மாதிரி இருக்கு பூஜை பண்றான் மல்லிகைப்பூ இங்கே செண்பகப்பூ இங்கே ரோஜா பூ இங்கே எல்லாம் வச்சு கும்பிட்டு புறப்பட்டு போறாங்க ரெண்டு பேரும் கைலாசத்துக்கு போற வழியில வண்டி வண்டியா பூ வந்துட்டு இருக்கு போகுது அவ்வளவு பூ இவ்வளவு பூ கைலாசத்துக்கு போகுது எப்படி அர்ஜுனன் கேட்டான் வண்டி எழு நானாவது போகுது ஆமா அன்புனால அந்த பூ மனசுக்குள்ள வச்சு ஒரு பூ போட்டாலும் அது கோடிக்கணக்கா போகுது இவனுக்கு ஆச்சரியமாக போச்சு அங்கே போய் சிவபெருமானை பார்த்தா கிருஷ்ணன் திருமேனியில் எந்தெந்த அங்கத்தில் எந்தெந்த பூவை வச்சானோ எல்லாம் சிவபெருமான் திருமேணியில் அந்தந்த அங்கத்தில் அந்தந்த பூ கும்பிட்டு பாசவா வாங்கிட்டு வர்றான் அப்போ என்ன தெரியுது அன்பினால் வழிபட்டால் போதும் சில பேர் கூட சொல்ல மாட்டாங்க ஆண்டவன் பேரை வாயினால் கூட சொல்ல மாட்டாங்க நமசிவாய் சொல்ல மாட்டேன் ஏன் ஏன் சொல்ல மாட்டாங்க ஒரு கணவன் மனைவியும் மனைவி எப்ப பார்த்தாலும் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா இந்த வீட்டுக்காரர் இருக்கார் பாருங்க சொல்லவே மாட்டார் மறந்து கூட முருகான்னு சொல்ல மாட்டார் கடுமையான மனுஷன் எழுபது வயசு ஆச்சு கல்யாணம் ஆகி நாற்பத்தஞ்சு ஆச்சு ஒரு நாள் கூட முருகான் சொன்னது எப்படி இருக்கும் சந்தோஷம் தாங்கல வருஷமா சொல்லாதவர் எல்லாருக்கும் தகவல் கொடுத்து அவ்வளவுக்கு வர சொல்லி சாயங்காலம் ஒரு பார்ட்டி எல்லாம் வந்துட்டாங்க வந்து உட்காந்துட்டான் தெரியாது என்ன பார்ட்டிங்கள முருகான்னு சொன்னதில்லை சொல்லிவிட்டார் அதை கொண்டாடுறதுக்கு அப்படியா இன்னைக்கு காலையில அந்த பேரை சொல்லிட்டா என் மனசை விட்டு போயிட்டானா அப்படின்னார் விழுந்தார் முடிஞ்சு அவர் தேவலியா இந்த அம்மா தேவலியா முருகான்னு சொன்னா கூட மனசுல இருக்கிற முருகன் வெளியில போயிடுவானா போக கூடாதான் காலையில சொல்லிட்டனா என் மனசை விட்டு அவன் போயிட்டானா அவ்வளவுதான் மயங்க விழுந்து செத்து போயிட்டார் இப்போ என்ன புரியுது அதுக்காகத்தான் பழைய காலத்தில் புருஷன் பேரை பொண்டாட்டி சொல்றதில்லை சொன்னால் அவர் மனசுக்குள்ளேருந்து போயிடுவாரான் போக கூடாதான் இப்போ சொல்லி பார்க்குறாங்க அப்படியாவது போகட்டுமேன்னு யோசிச்சு பாருங்க சொல்ற அதுக்காகத்தான் உள்ளே வச்சிருக்கணுமா இப்போ என்ன புரியுது வாயிலார் நாயனார் மனசுக்குள்ளே கோயில் கோயில்னு சொல்லக்கூடாது சிவலிங்கம் அதுக்கு ஒருத்தர் பின்னால் வரப்போறார் கோயில் கட்டுறதுக்கு மாறார் உள்ளரன் தன்னை மன ஆலயத்து இருத்தி ஆரா அருளால் அணிவிளக்கேற்றி அகமலாம் மனசுதான் மலர் வீரார் மலர் அளித்து அன்பெனும் மெய் அமிர்தம் கொடுத்தான் வீரார் மயிலையுள் வாயிலான் என்று விளம்புவரே இது திருத்தொண்டர் திருவந்தாதி இப்போ இவரை பத்தி செய்திகள் மயிலாப்பூரை பத்தி நிறைய வார்த்தைகள் மரக்கலங்கள்ல யானை கன்று வந்து இறங்குமா கடல்ல மேகம் தெரியுமா இந்த பக்கம் மேகம் ஒரே கலர்ல தெரியுமா எருமக்கன்று யானை கன்று மேகத்துக்கும் வித்தியாசம் தெரியாதான் பெண்கள் முக அழக பார்த்து சந்திரன் வெட்கப்பட்டு மாடங்கள்ல கொடிக்குள்ள மறைஞ்சு நிப்பானா நம்ம ஒரு மதிதானே இங்க இத்தனை மதி தெரியுதே அப்படின்னு மண்ணு சீர் மகிலை திருமாநகர் தொன்மை நீடிய சூத்திர தொல்குளம் வேளாளர் வம்சம் சூத்திரன்னு அர்த்தம் தெரியுமா திட்ப நுட்பம் அமைந்த மந்திர அதிகாரமுடையவன் அப்படின்னு எழுதுறார் வாயிலாருன்னு ஒருத்தர் பிறந்தார் வாயிலார்ன்னா என்ன அர்த்தம் நன்மை பெறக்கூடிய வழியாக உள்ளவர் குடிப்பெயர் வாயிலாருங்கிறது சேக்கிலார்னு சொல்றமல்ல அது ஒரு குடிப்பெயர் அப்படி வாயிலார் ஒரு குடிப்பெயர் என்ன செய்கிறார் ஒரே ஒரு பாட்டு தான் மரவாமை ஆனந்தம் எனும் திருமஞ்சனமாட்டி அரவானர்க்கு அன்பெண்ணும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார் ஞான சுடர் விளக்கு ஏற்றினார் நம்ம ஆழ்வார் பாடுற மாதிரி பேரானந்தத்தினாலே திருமஞ்சனம் பண்ணனர் அன்புதான் திருவமுது இப்படியே தொழுதார் அர்ச்சனை செய்தார் அதனால் என்ன பண்றார் சிவபெருமான் இவரை அப்படியே மேலே அழைத்துக் கொண்டு போய்விட்டார் அவ்வளவுதான் அவர் வரலாறு மனசுல கடவுளை நினைச்சா சிவபெருமான் கூட்டிகிட்டு போறார் அடுத்தவர் அரை கொண்ட வேல் நம்பி முனை அடுவார்கடியேன் முனையடுவார்னு ஒருத்தர் முனைனா சண்டை சண்டைக்கு போய் ஜெயிக்கிறவர் முனை அடுவார் சோழ நாட்டுல நீடூர்னு ஒரு சிற்றூர் இந்த நீடூர்ல முனை அடுவார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன செய்வார் தெரியுமா நல்லா சண்டை போடுவார் அவர்கிட்ட ஒரு சேனை இருக்கு யாராவது ராஜா தோத்து போனவன் இருந்தா இவர்கிட்ட வருவான் இந்த ஆள்கிட்ட சண்டை போட்டேன் தோத்து போயிட்டேன் நீ கொஞ்சம் எனக்கு துணையாரு இவர் போய் சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுத்து அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு வந்து அதிகாரிகளுக்கு சாப்பாடு போடுவார் ஏதோ எப்படியோ ஒரு சம்பாத்தியம் எனக்கு வீரம் இருக்கு அதனால மாற்றார் அழிந்துள்ளோர் வந்து தம்பால் மான் மாற்றும் பரிசு பேசினால் நிறைய பணம் தாரேன்னு சொன்னால் இவர் சண்டைக்கு போவார் ஜெயிப்பார் ஜெயிச்சு பணத்தை வாங்கிக்கிட்டு வந்துருவார் கூலி ஏற்றி சென்று இசைந்த பொண்ணும் கொண்டு மன்றுளார் அடியார்களுக்கு சொன்னபடி கொடுப்பார் தூய போனகம் கண்ணல் நறுநெய் கறி தயிர் பால் கனி இவ்வளதும் கலந்து கொடுப்பார் முனையடுவார் சண்டைக்கு போவார் சண்ட போடுவார் யார் இவரை வெற்றியை சாப்பாடு போடுவார் அவ்வளவுதான் முனை அடுவார் அடுத்த ஒருத்தர் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் கடல் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் ரெண்டு வரலாறு ரெண்டும் புதுசங்களுக்கு ரெண்டு வரலாறு வரப்போகுதுல பல்லவ ராஜா கலர்ச்சிங்க ஏழாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் முழு சைவர்கள் அதுக்கு முன்னாலே சமணர்கள் பல்லவ ராஜா கலர்ச்சிங்கன்னு இவனுக்கு பேரு இலக்கியத்திலே மூன்றாம் நந்திவர்மன் சொல்றாங்க இவனுக்கு அதை வச்சுத்தானே நம்ம வரலாறு கண்டுபிடிச்சதே கல்வெட்டுகளை வச்சுத்தானே வரலாறு சேக்குலார் கண்டுபிடிச்சிருக்கார் மூன்றாம் நந்திவர்மன் அவன் பொண்டாட்டி சமண பொண்ணு சங்கான்னு அவளுக்கு பேரு இதெல்லாம் கல்வெட்டு சேக்கிலார் சொல்லலை சமண பொண்ணு அவதான் பட்டத்தரசி வடக்கே படையெடுத்து போனார் காடவர்கோன் கலர்ச்சிங்கன் வெற்றி கண்டார் திருக்கோயில் நிறைய கற்றார் கோயிலில் தொண்டு செய்கிறார் ஒரு நாள் திருவாரூருக்கு வந்தார் தனியா வராம பட்டத்தரசியையும் கூட்டிகிட்டு வந்தார் கோயிலுக்குள்ள வந்துட்டார் திருவாரூர் கோயில் ரொம்ப பெருசு கும்புட்ட கையை எடுக்க முடியாதான் அத்தனை திருத்தலங்கள் வரிசைக்கு இருக்கும் சந்நிதி திருவாரூர் அந்த பொண்டாட்டி பின்னால வர்றா இவரும் முன்னால போயிட்டார் அந்த அம்மா அந்த பக்கம் வந்தாளா திருவாரூருக்குள்ள அந்த சங்காங்கிற பெண்ணு அங்கே கோயிலை வளம் வர்ற பொழுது பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்க கோயிலுக்கான பூவை மோந்து பார்க்கக்கூடாது பூ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இவன் என்ன பண்ணுறா மே எதோர் புதுப்பூ அங்கு விழுந்தது ஒன்று எடுத்து மோந்தாள் எடுத்து மோந்து பார்த்துட்டாங்க பூ ரொம்ப நல்ல வாசமாக இருக்கே பூவை பார்த்தா யாருக்கும் ஆசை ஏற்படும் மகாகவி பாரதியார் திருவல்லிக்கேணி ஒரு கோட்டு போட்டு போறார் பெரிய பூமா போட்டு கூப்பிடுவா பொண்டாட்டி தான் சொல்றது ஒரு மரியாதை அதே மாதிரி போறாரு பாண்டியா இந்த பூவை தருகிறாயா நாம் கவிச்சக்கரவர்த்தி நமக்குரிய மாலை இது தருகிறாயா எப்படி என்ன செய்கிறது இந்த கோட்டை தருகிறேன் இந்த மாலையை தருகிறாய் கோட்டு போட்டிருக்காரு மனமா இருக்கிறது இது கவிச்சக்கரவர்த்திக்கு உரிய மாலை குறுக்கு நெடுக்குமா ஒரு பத்து மரம் நடக்கிறார் எங்க திருவல்லிக்கேணி கடற்கரைக்கு முன்னால நேர வீட்டுக்கு வந்துட்டாரு செல்லம்மா கதவை தட்ட கதவை திறக்கறா இந்த மாலையை பார்த்தாயா அது சரி கோட்டெங்கே அவருஷன் பொண்டாட்டிக்குத்தானே தெரியும் வேற யாருக்கு தெரியும் அது சரி கோட்டெங்கே கிடக்கிறது போ இந்த மாலையை பார் கவிச்சக்கரவர்த்திக்குரிய இந்த மாலையை பார் எவ்வளவு மனமாயிருக்கிறது கோட்டெங்கே அவண்டாம் போ புரிஞ்சு வச்சு ஐயா கோட்டை கோட்டை விட்டு விட்டு தான் இப்போ மாலையை வாங்கியிருக்காரு எப்படி இருக்கு உள்ளே போய் உட்கார்ந்துட்டார் அப்படியே அந்த அம்மா வந்தா என்ன பண்றது புருஷன் அப்படித்தான் இது முன்னி கவிதை வெறி மூண்டு நனவழிந்து விட்டால் அப்படித்தான் பேசும் இந்த உலகத்திலே இல்லை இந்த உலகத்தில் இருந்தால் இப்படி பாட்டு எழுதியிருக்க முடியாது அவர் எந்த உலகத்திலையோ இருந்ததுனால தான் இப்படி பாட்டு எழுதினார் என்ன பண்ணுறா அடுத்த வீட்டில இருந்து அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன் சுமாரா இருந்தது கழுவி காய போட்டிருக்கேன் அரிசியை பார்த்துக்கிடுங்க எதிர்த்த வீட்டுல போய் கொஞ்சம் காய்கறிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நாலஞ்சு பட்னி இந்த கவி சக்கரவர்த்தி இருக்கிற வரைக்கும் சோறு கிடையாது அதனாலதான் வருத்தப்பட்டு பாடினார் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் சோறு போடணும் பாடினானா சோர் கிடையாது சார் அதனால அப்படி பாடி வச்சார் வயிற்றுக்கு உணவில்லை பசி வேடிக்கையை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு காக்கா பாத்துக்கிறார் அதான காக்கா வந்து சாப்பிட கூடாது அரிசி காய போட்டு அந்த சுட்டுகுரு வந்தது இவரும் பார்த்தாரு அதுவும் அப்புறம் சத்தம் போட்டுது அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா அத்தை மாமா மாமி ஒரு பதினஞ்சு குருவி வந்துருச்சு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கு இந்த ஆளு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு முடிஞ்சு வச்சு பொண்டாட்டி வந்து பார்த்தா அவளுக்கு எப்படி இருக்கும் என்னங்க காய்கறிக்கு ஏற்பாடு பண்ண போறதுக்குள்ள அரிசி போயிருச்சு செல்லம்மா இந்த குருவியை பார்த்தாயா அடுத்த வேலை சோறு வேண்டும் என்று நினைத்து இந்த வேலை இன்பத்தை இந்த மனிதன் துறக்கிறான் சோறு சாப்பிட்டு அஞ்சாறு நாள் ஆச்சு இந்த மனுஷன் பாடி இருக்காரு எங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றது இந்த குருவி என்ன உங்களுக்கு சொந்தமானு கேட்டுவிட்டான் ஆமாம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் அலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசை எல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் இந்த புருஷனை கட்டிக்கட்டி என்ன செய்யறது எங்கேயோ போயிட்டாரு போதும் அதுக்கு மேல வேண்டாம் அது கதை பெருசு அங்க போக கூடாது எதுக்கு வந்தேன் ஒரு மாலையை பார்த்தா ஒரு ஆசை மலரை பார்த்தா ஒரு ஆசை ஒரு பொண்ணுக்கு பூவை பார்த்தா ஆசை எடுத்து மோந்து பார்த்துட்டா பட்டத்து ஒருத்தர் அடுத்து அவர் வரலாறு இப்பவே சொல்லிட்டேன் கோயிலுக்கு உள்ள மலரை எடுத்து முகர்ந்து பார்க்கக்கூடாது சிறுத்தொண்டருடைய மனைவி அந்த குழந்தைய கரிசமைக்கிற பொழுது உச்சி மோந்து பார்க்கவில்லை பெற்றவில்லை எச்சிலாக கூடாது மோந்து பார்க்க கோபம் வந்ததில்ல கையில ஒரு கருவி வச்சிருந்தார் அப்படியே மகாராணி பட்டத்தராணி திருமூற்றலாம் என்று கதும் என ஓடி சென்று கருவி கை கொண்டு பற்றி மது மலர் திரு ஒப்பால் மகாலட்சுமிமார் நிற்கிறார் மது மலர் மூக்கினை பிடித்து வார்ந்தார் சூப்பிச்சது இவளுக்கு கிடைச்சிருச்சு மூக்கை கட் பண்ணிவிட்டார் அப்படியே சத்தம் போட்டா பட்டத்தை ராஜா ஓடி வந்து பாக்கிறார் யாரு என்ன யார் இப்படி பண்ணா சிறு துணையார் சொல்லிவிட்டார் பூவை எடுத்து மோர்ந்தால் அதனாலே மூக்கை நான் வெட்டினேன் பக்கத்துல வந்தார் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க என்ன தப்பு பண்ணிட்டேன் கைதானே எடுத்தது முதல்ல கையவல்ல வட்டி இருக்கணும் அந்த எப்படி கைதானே எடுத்தது முதல்ல கையவல்ல வட்டி இருக்கணும் அவரு வந்து இதை கையை வெட்டி விட்டார் கட்டிய உடைவாழ் தன்னை உருவி அக்கமல் வாசப்பூ தொட்டு முன் எடுத்த கையாம் முற்படத் துணிப்பதென்று பட்டமு அணிந்து காதல் பயில் பெருந்தேவி பட்டத்தை ராணி காதலுக்குரிய மனைவி பட்டமு அணிந்து காதல் பயில் பெருந்தேவியான குழலால் செங்கை வளையொடுந்து துணித்தார் என்று வளையலோடு வெற்றி விட்டார் எடுத்தது கைதானே மோந்தது அப்புறம் தானே முதல்ல இதில் வட்டணும் இவருக்கு எப்படி இருக்கும் செருத்துணையா இருக்கு அப்படியே காலில் விழுந்துட்டாரு சிவபெருமானுடைய அருள் மலர் மலை பொழிந்தது கை வந்தது அதோட கதை முடிஞ்சு வச்சு அப்புறம் சிவலோகத்துக்கு போனார்கள் அவ்வளவுதான் அடுத்தாப்புல மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கலிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணைதன் அடியார்க்கும் அடியேன் செருத்துணை இப்ப சொல்லிவிட்டோம் இதுல ரெண்டு வரலாறு வந்துருச்சு ஒருத்தர் மன்னர் ஒருத்தர் செருத்துணையார் காடவர்கோன் கலர்ச்சிங்கன் ரெண்டாவது செருத்துணையார் இப்ப பாக்கிறது இடங்களி நாயனார் இதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது சின்ன சின்ன செய்தி ரொம்ப பேருக்கு தெரியாது கோயில் 63 மூணு சாமி வரிசைக்கு வச்சிருக்கான் நமக்கு தெரியாது புதுக்கோட்டை அந்த இடத்துல கொடும்பாலூர் அப்படின்னு ஒரு சின்ன ஊரு ஆதித்த சோழனுடைய மரபு இந்த கொடுபாலூர் எல்லாம் பொன்னியின் செல்வன் வானதி கொடும்பாலூர்காரி வானதி யாரு ராஜராஜ சோழனுடைய காதலி பின்னால மனைவி ராஜேந்திர சோழ அம்மா அதெல்லாம் கல்கி எழுதுகிறார் பொன்னியின் செல்வன் கொடும்பாலூர் கொடும்பாலூர்ல ஆதித்த சோழனுடைய மரபு அதில் ஒருவர் அவர் மன்னர் இடங்களி நாயனார்னு பேர் மகாராஜா தொண்டர்களுக்கு தொண்டு யார் அடியார் வந்தாலும் தொண்டு தான் செய்யூடிய எல்லா பணிகளையும் விட சிறப்பானது இதுதான் அப்படின்னு பண் ஒரு நாள் ஒரு அடியார் இவற்றை வேலைக்கு வைத்தார் வேலை பார்க்கிறார் அந்த அடியாருக்கு வேலை என்ன தெரியுமா எல்லாருக்கும் அவரு சோறு போடுறார் சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுறது அவரு தொழில் ஒரு நாள் என்னாச்சா அவருக்கு சாப்பாடு போடுறதுக்கு நெல்லு கிடைக்கல யோசிச்சார் நெல்லுக்கு என்ன செய்யலாம் மகாராஜா இடங்களி நாயனார் இவருடைய இடத்திலே அரச பண்டாரம் பண்டாரம் பொக்கிஷம் வழங்குகின்றான் அடியாடு அந்த ஆளு வந்தார் உள்ள வந்தார் இங்கே பழகிட்டாரா மெதுவா நெல் எடுத்துட்டு போறார் போற பொழுது புரிச்சு மாட்டிக்கிட்டார் நெல்லை எடுத்துக்கிட்டு போயிட்டார் கொண்டாந்த ராஜாவுக்கு முன்னாலும் இடங்களின் எல்லாருக்கும் சாப்பாடு போடக்கூடியவர் சோறு போடுறதுக்காக எடுத்த அப்படியா அடியார்கள் சாப்பாடு போடுறதுக்காக சாவிய கொண்டா கொண்டாந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் சாப்பாடு போட்டுக்கிட்டு போய் செஞ்சுக்கோ அவ்வளவுதான் நிறைகளிந்த உள்ளத்தால் நெல் பண்டாரமும் அன்றி குறைவில் நிதி பண்டாரம் நெல் போதுமா இங்க பணம் இருக்கு நிறைய இருக்கு ராஜாவுடைய பணம் எடுத்துக்கோ எல்லாம் கொள்ளை முகந்து இறைவன் அடியார் கவர்ந்து கொள்க நீ மட்டுமல்ல யாரெல்லாம் அடியார்களோ எல்லாரும் இருக்கிற பொக்கிஷத்தை கொள்ளையிட்டு போகலாம் யாரு ராஜா சொல்றாரு அடுத்த சொன்ன வேடிக்கை ஏன் அடியார்கள் படையறைய பண்ணுத்தார் படைத்த நிதி பயன் கொள்வார் படையறை யார் யாருக்கு வேணுமோ வந்து போகலாம் மர் பிறந்தாராம் அவங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி பொக்குசத்தை திறந்து விட்டாராம் யார் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு போகலாம் அந்த காலம் யோக்கியமான ஆளுங்க ஆள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போனேன் நம்ம காலத்தில் திறந்து விட்டா பொக்குசத்தை மொத்தமாக ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு போயிடுவேன் அடுத்த ஆளுக்கு ஒன்றும் இருக்காது அது மாதிரி எல்லாம் எடுத்து கொண்டு செல்லுகள் வரையறைய பண்ணுவித்தார் படைத்த நிதி பயன் கொள்வார் இதான் அவர் காரியம் திருநீற்று நெறி தலைக்க இருந்து சிவபெருமான் திருவடியை சேர்ந்தார் இடங்களி நாயனார் அடுத்தது செருத்துணையார் முந்தைய பார்த்துட்டோம் தஞ்சாவூர் பக்கத்தில் ஆரூர் அங்கே வாழ்ந்தவர் அவர் செருத்துணையார் அது முடிஞ்சு போச்சு கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் கலர் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் பார்த்துட்டான் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் பார்த்துட்டான் தஞ்சை மன்னவனாம் செருத்துனைதன் அடியார்க்கும் அடியேன் அதுவும் பார்த்தாச்சு இப்ப அடுத்தது புடை சூழ்ந்த புலியதழ் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் புகழ் துணை நாயனார் இப்ப பார்க்க போறவர் புகழ் துணையின் காவேரி கரையில தெற்குல அறுபத்தி ஆறாவது பதி சிறுவில்லிபுத்தூர்னு ஒரு பகுதி கும்பகோணத்துக்கும் குடவாசலுக்கும் நடுவில் இருக்கு அங்கே உள்ள பெருமான் படிக்காசு வைத்த பரமர்னு கடவுளுக்கு பேர் அந்த ஊரில் ஒரு அந்தனர் ஒரு நல்ல வரலாறு அந்த அந்தணருக்கு புகழ் துணையார்ன்னு பேர் அவருக்கு துணையார் இருந்தது புகழ் மனுஷனுக்கு புகழ் இருக்கணும் புகழ் இல்லாமல் வாழக்கூடாது புகழ் துணையார் என்ன செய்வார் அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார் அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார் கோயிலுக்கு போய் தண்ணீர் எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார் இருந்த பணம் குறைஞ்சுக்கிட்டே வந்தது பசி வந்து பஞ்சம் வந்துருச்சு ஆனாலும் கோயிலுக்கு செய்கிற திருப்பணி குறையல எங்கோமான் தன்னை விடுவேன் அல்லேன் என்று இராப்பகலும் கொங்கார் பன் கொண்டு குளிர் புனல் கொண்டு அர்ச்சிப்பார் கோயிலுக்கு தண்ணி கொடம் தூக்கிக்கிட்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவார் சாப்பிட்டு பத்த நாள் பசிக்குது மயக்கமாக இருக்குது தோளில் குடம் தூக்கிக்கிட்டு வந்தார் தள்ளாடிருச்சு குடத்து தண்ணீரை சிவபெருமான் தலையில் ஊற்ற போனார் குடத்தை தலையில் போட்டு உடைச்சி விட்டு மயங்கி விழுந்துட்டார் முடியலை உடம்புல தெம்பில்லை மாலையனு கரியும் பொழுது பசிப்பிணியால் வருந்தி நிலை தளர் வைதி கோல நிறை தாங்கு குடந்தாங்க மாட்டாமல் குடத்தை தூக்க முடியல ஆலமணி கண்டத்தார் முடி மீது அயர்வார் சிவபெருமான் தலையில குடத்தை போட்டு உடைச்சு சரியா தப்பா மயக்கத்தினால விழுந்தாச்சு சிவபெருமான் தலையில குடத்தை போட்டு உடைச்சாச்சு கொஞ்சம் நிறுத்துங்க எங்கூட கொஞ்ச நேரம் வாங்க இதே மாதிரி இன்னொரு வரலாறு ஆந்திராவில் பக்தராசலம்னு ஒரு ஊர் பக்தராசலத்திலே ஒரு தாசில்தார் அந்த தாசில்தார் பெரிய ராம பக்தர் அவருக்கு ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல டெல்லியில் போய் முஸ்லிம் ராஜாட்டை சொல்லி ஒரு வேலை வாங்கிக்கிட்டு வந்தார் வேலை என்ன பத்ராசலத்தில் வரி வசூல் பண்ணி அனுப்பணும் பத்ராசலத்துக்கு தாசில்தார் வேலை சரி போயிட்டார் வரி வசூல் பண்ணுறார் ஒரு நாள் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டு மலை ஏறினார் அந்த மலையில் ஒரு மரம் மரத்துக்கு கீழே ஏதோ இருக்கிறப்போனு போய் எடுத்து பார்க்கிறார் ராமர் விக்கிரகம் லட்சுமணர் எடுத்துட்டு வந்தார் ஒரு சின்னதா ஒரு கோயில் கட்டிவிட்டார் இப்ப ஒரு ஆசை கோயில் பெருசா கட்டண கோயில் பெருசா கட்டணம் எப்படி கட்டுறது ராஜாவுடைய ஆட்கள் தாசில்தாருக்கு துணைக்கி வந்தவன் பண்ணிட்டியா பண்ணியாச்சு எவ்வளவு பணம் வந்திருக்கு பன்னெண்டாயிரம் பொற்காசு ஆயிரம் பொற்காசு பன்னெண்டாயிரம் பொற்காசு வந்திருக்கு அப்படியா இந்த கோயில நான் சொல்ற மாதிரி கட்டினா எவ்வளவு செலவழியும் ஒரு ஆள் வந்தாரு சிற்பி பார்த்தாரு மூணு நாள் திட்டம் போட்டாரு பன்னெண்டாயிரம் பொற்காசு ஆகும்னாரு சரி அந்த பணத்தை எடுத்து போட்டு கோயிலை கட்டு ராஜாவுட்டு பணம் எடுத்து போட்டு கோயிலை கட்டு இன்னொரு மாணிக்க வாசகர் எடுத்து கோயிலை கட்டு பத்திராசலத்தில் அந்த கோயில் அற்புதமா இருக்கு இன்ன இருக்கு இவருக்கு பேரு ராமதாசர் மாத்திவிட்டான் இவருக்கு பேர் என்ன பத்திராசல ராமதாசர் ஆந்திராவில் எப்ப பார்த்தாலும் அந்த கோயில் கோயில் ரொம்ப அழகு தங்கத்தினாலே இழைச்சிருக்கார் ராமனை அங்க இருந்த ராஜா ஆள் விட்டான் வரி பணம் என்னாச்சு கோயில் கட்டியாச்சு போயிட்டான் டெல்லியில போய் பொற்காச கொடு கோயில் கட்டி விட்டேன் கொண்ட ஜெயில போடு பன்னெண்டாயிரம் பொற்காசு என்னைக்கு வருதோ அது வரைக்கும் போடு எப்படி வரும் கொண்ட போட்டாச்சு ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராமன் ராம ராம ராம ராம ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசு பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவியமான புண்ணிய நாம கீர்த்தனம் ராம ராம ராம ராம ராம ராம ராம ராமன் உள்ளே பன்னெண்டு வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பன்னெண்டு வருஷம் தவம் கிடக்கிறார் ஜெயிலுக்குள்ள சீதாதேவி ராமனை நமக்கு கோயில் கட்டின புண்ணியமா பன்னெண்டு வருஷம் ராமனும் லட்சுமணும் புறப்பட்டார்கள் முஸ்லிம் ராஜா மேல உட்கார்ந்து இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் வந்தார்கள் பல பல பலன் பார்த்தா எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறா ரெண்டு பேருடைய முக பொலிவையும் வந்த நீங்கள் யார் நான் ராம்சிங் இவன் லக்ஷ்மன் சிங் நாங்கள் ராமதாசரு அதற்குரிய வட்டியோடு இருக்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு வட்டி எத்தனை பங்கு ஆச்சுன்னு கணக்கு போட்டா தான் தெரியும் எங்க இருக்கு இந்த வச்சிருக்கான் லட்சுமணா கொட்டு லட்சுமணன் கொட்டான் மல மல மலன் வந்து இருக்கு தங்கம் தங்க காசு ராஜாவுக்கு முன்னாலே பல பல பலன் தங்க காச பூரா என்ன வேண்டாம் குடு வந்துருச்சு ரசீது கொடுத்தான் ரெண்டு பேரும் அழகா தெரியும் போயிட்டாங்க சீதாதேவி கேக்குறா ராமன் கிட்டே நல்ல வேலையை கெடுத்துகளே நம்மளுக்கு கோயில் கட்டினவன் அவன் அவனுக்கு காட்சி கொடுக்காம போட்டாவுக்கு காட்சி கொடுத்தீங்களே அண்ணனும் தம்பியும் என்ன நியாயம் நமக்காக பேசுறவ எப்பவும் தாய் தான் பிராட்டி தான் பேசுவா சொல்றாரு அதுக்கு ஒரு காரணம் என்ன காரணம் காசிகளே ஒரு பிராமணர் எல்லாரும் சொ காசி விஸ்வநாதருக்கு ஆயிரம் கங்கையை கொண்டு வந்து தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்தால் இவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு கங்கைக்கு போனார் குடத்தை எடுத்தார் தண்ணி கொண்டாந்தார் விஸ்வநாதருக்கு அபிஷேகம் ஆயிரம் ஆயிரம் நாள் கிட்டத்தட்ட மூணு வருஷம் போட போட போட இருந்த காசும் போச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு பொண்டாட்டி பிள்ளையும் போச்சு இவரு தான் மிச்சம் ஆயிரத்தி எட்டாவது நாள் ஆயிரத்தி எட்டு குடம் ஆயிரத்தி நாள் கோபத்துல குடத்தை விஸ்வநாதர் தலையில போட்டு உடைச்சு விட்டு செத்து போயிட்டார் முஸ்லிம் ராஜாவை வந்து பிறந்திருக்காரு காசி விஸ்வநாதருக்கு யார் ஆயிரத்தி எட்டு கங்கா தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்றானோ அவனுக்கு நான் காட்சிநாதருக்கும் அக்ரிமெண்ட் ஆமா ஒரு ஒப்பந்தம் அதான் போய் இந்த ராஜா முஸ்லிம் ராஜாவுக்கு காட்சி கொடுத்தான் பத்ராச ராமதாசர் நீ வராமலா நீ வா ரெண்டு பேரும் வரப்பட்டு ஜெயிலில் போய் காட்சி கொடுத்தாங்களாம் ராமதாசனுக்கு அவர் விஷத்தை சாப்பிட போற நேரம் பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஒண்ணும் எல்லாம் போயிடுச்சு கோயிலுக்கு போக முடியல என் ராமனை பார்க்க முடியல செத்து போறேன் விஷம் சாப்பிடுற பொழுது போய் காட்சி கொடுத்தாங்களாம் இது பத்ராசல ராமதாசர் வரலாறு மகாபக்த விஜயத்திலே உள்ள செய்தி மான முடிஞ்ச அளவு தீர்த்தத்தினால் அபிஷேகம் பண்ண புண்ணியம் நம்முடைய புகழ் துணையார் முடி மீது வீழ்த்து அயர்வார் விழுந்துட்டார் நல்ல தூங்குற மாதிரி இருக்கு கனவுல பெருமான் வரார் கவலைப்படாத கோயில் உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பொற்காசு வைக்கிற எடுத்துக்கோ பொற்காசு அதனால தான் அவருக்கு பேர் படிக்காசுநாதர் சங்கரன் தன் அருளால் ஓர் துயில் வந்து தமையடைய அங்கணனும் கனவின் கண் அருள் அருந்து உணவு மங்கிய நாள் கழிவளவும் வைப்பது நித்தமும் ஒரு காசு இங்குனக்கு நாம் என்ன இடர் நீங்கி எழுந்திருந்தார் வீடத்தில் காசு வைக்கிறேன் சாப்பிடு அடியார்களுக்கு தொண்டு செய் இவ்வளவுதான் புகழ்துணையார் வரலாறு சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார் அகத்து அடிமை செய்யும் அந்தனந்தான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான் மிக தளர்வைதி குடத்தையும் தம் முடிமேல் விழுத்திட்டு நடுங்குதலும் வகுத்தவனுக்கு நித்தல் படியும் வருமென்று ஒரு காசினை நின்ற நன்றி புகழ் துணை கைப்புகச் செய்து வந்தீர் பொலிலார் திருப்புத்தூர் புனித நீரே திருப்புத்தூர்ல வந்து பாடுறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொலிலார் திருப்புத்தூர் புனித சம்பந்த சுவாமி பின்னால பாடுறாரு அடியான் அற்றைக்கு அன்று ஓர் காசு எய்தி புலர்ந்த காலை மாலை போற்றும் புத்தூரே சுருக்கம் சிவ வழிபாட்டினால் பெரிய பேரு அடுத்த ஒருத்தர் ரொம்ப அவசியமான ஆளு இந்த காலத்துக்கு ரொம்ப அவசியமான ஆளு கோட்புலி நாயனார் கோட்புலி நாயனார் சோழ நாடு நாட்டியத்தான்குடியும் என்ன சொன்னார் அது என்னுடைய மகள் சிங்கடி மனப்பகை என் மகள் அப்படின்னு சொல்லி பாடிட்டு வந்துட்டார் அந்த கோட்புலி நாயனார் போர் வீரர் சோழருக்கு உதவி செய்வார் நிறைய பணம் கிடைச்சிது நெல் வாங்கினார் கோயிலுக்கு நெல்லை கொடுத்தார் கோயிலில் பன்னெண்டு அறை சித்திரை மாசத்துக்கு இந்த அறையில் இருக்கிற நெல்லை எடுத்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் வைகாசி மாதத்துக்கு அடுத்த அறை ஆணி மாசத்துக்கு அடுத்த அறை பன்னெண்டு மாசத்துக்கு நெல்லை கொண்டாந்து கொட்டி வச்சு இந்த நெல் யாருக்கு சிவபெருமானுக்கு நைவேத்தியக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடணும் கொட்டி வச்சுட்டார் இத யாராவது நைவேத்தியம் பண்ணாம தனக்குன்னு எடுத்துக்கிட்டா சிவபெருமான் மீது ஆணை எடுத்துக்கொள்ள கூடாது தந்தவர்கள் ஆயினார் மக்கெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிவிட்டார் தனித்தனியே எந்த யார்க்கு அமுது படிக்கு அழிக்க சிந்தையால் தான் நினைவார் திருவிரையாக்களி என்ன திருவிரையாக்களி திருவிரையாக்கிவெருமான் மேல் ஆணை திருநீலகண்டம் அப்படி இது ஒரு வார்த்தை மேல்ணை என்று வந்தனையால் உரைத்தகன்றார் மன்னவனார் போர் முனை மேல் சண்டைக்கு போயிட்டார் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார் கோயில் சொத்து வெடிக்கப்படாது சண்டைக்கு போயிட்டார் சண்டைக்கு போனா ஒரு வருஷம் ஆச்சு சண்டை நடக்குது ஊரில் பஞ்சம் வந்துருச்சு இருக்க வாழ்க்கு சொந்தக்காரங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை என்ன செய்யலாம் சாமிக்குன்னு வச்சுருக்காருல எடுத்துக்குவோம் பின்னால் கொடுத்துருவோம் இப்போ தப்பு டெம்பரரி மிஸ் அப்ராபரியேஷன் நாட் பெர்மனென்ட் அவ்வளோதானே எடுப்போம் பின்னால கொடுத்துட்டு போகிறான் அவ்வளோதான் மனசு அப்படித்தான் சொல்லும் பெற்றவர் அமுது பிழைத்து குற்றம் கொடுப்போம் என கூடு அழித்தார் எல்லா நெல்லையும் சாப்பிட்டு சண்டை முடிச்சு திரும்பி வந்தார் சேது தெரிஞ்சது கொதிச்சிட்டார் அத்தனை பேரையும் கூப்பிடு நெல் கொடுக்க போறேன் சொல்லி கூப்பிடு கடவுளுக்குள்ள நெல்லை சாப்பிட்டல நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டியா நீயா சாப்பிட்டியா நைவேத்தியம் எல்லாம் பண்ணல நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டா பரவாயில்ல பண்ணல நெல்லத்தையும் எடுத்து சாப்பிட்டு அல்லறையும் வெட்டு வல்லான மறுத்துமுது படி அளி கொ அந்த போய் போறவன் சொன்ன இது பால் குடிக்கிற குழந்தை சோறு சாப்பிடல அந்த நெல்லை சாப்பிடல அதனால என்ன நெல்லு சாப்பிட்டதுன்றது கோயில் சொத்த கொள்ளை அடிச்சவன் கோயிலுக்கு நம்ம கொடுக்கணும் அங்கிருந்து எடுக்கப்படாது கவியரசு கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜனவரி மாசம் ஏழாம் தேதி அது என்ன அவ்வளவு தெளிவா ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறீங்களா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஜனவரி தேதி கோயிலுக்குள்ளே போகிறோம் மீனாட்சி கோயிலுக்குள்ள கண்ணதாசம் முன்னால் போகிறார் நாங்கள்லாம் பின்னால் போகிறோம் கோயிலில் அர்ச்சகர் ஐந்தாம் உலக தமிழ் மகா எம்ஜிஆர் வந்து நடத்தின நேரம் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் அர்ச்சகர் அங்கேருந்து வந்தார் விபூதி கொடுத்தார் கண்ணதாசை வாங்கி நல்லா பூசினார் அவருக்கு நெத்தி எங்கே முடியுது தலை எங்கே தொடங்குதுன்னு தெரியாது நல்லா பூசிட்டார் அங்க இருந்துட்டர்ச்சகருக்கு சந்தோஷம் கண்ணதாசனுக்கு என்ன செய்யறது அவர் ஒரு தாம்பாளத்தை தூக்கிட்டு ஓடி வந்தார் நாங்க பக்கத்தில் விரட்டியார் அவர் தான் டிரஸ்ட் போர்டு சேர்மன் கோயில் கூட ஒரு முறைக்கு மேல வாங்க கூடாது அந்த தேதி எப்படி அவ்வளவு தெளிவா ஞாபகத்தில் இருக்கு அன்னைக்கு பொற்களி கொடுத்தது ஒூத்தி எட்டு கவிஞர்கள் கலந்து கொண்ட போட்டியில் முதல் பரிசு பொற்காலையில் கொடுத்தாரு மறக்க முடியுமா தேதியே கண்ணதாசன் பக்கத்தில் இருக்காரு ஆரம் வீரப்பன் பக்கத்தில் இருக்காரு எல்லாம் உள்ள கோயிலுக்குள்ள போறான் கோயில் சிவ சொத்து விபூதி கூட இரண்டாவது முறை வாங்கப்படாது கோயிலுக்கு கொடுக்கத்தான் இருக்க எடுத்துக்கிறதுக்கு ஒரு புண்ணியவன் முப்பதனாயிரம் ரூபாய் செலவழிச்சு கல்யாண மண்டபம் பிடிச்சு ஒரு முன்னூறு பேருக்கு இன்னைக்கு ராத்திரிக்கு சாப்பாடு போடுறாரு என்னன்னு கேட்டேன் போட போட நல்லா இருக்கேன் இருபத்தஞ்சி வருஷமா போட்டுக்கிட்டு இருக்காரு சாதாரணமாக இருந்தார் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டார் கோயிலுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ உழைப்ப கொடுங்க உங்க வேலையை அம்பாள் எடுத்துக்குவான் கோயிலுக்கு பணத்தை கொடுங்க உங்களுக்கு வரவேண்டியதெல்லாம் வசூலாகிட்டே போகும் இதெல்லாம் சத்தியம் உண்மை எதுக்கு இவ்வளவுன்னு சொல்ல வந்தேன் நம்ம தந்தையார் தாயார் மற்றும் பிறந்தார் கோயில் சொத்த எடுக்கப்படாது எடுத்து சாப்பிட்டியா வெட்டு எல்லாத்தையும் குழந்தைய கூட வெட்டி விட்டார் கூட வெட்டியாச்சு மின் நல்ல வடிவாளால் இரு துணியாய் விளை ஏற்றார் அவ்வளவுதான் சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார் என்ன தெரியுமா சொன்னார் இந்த சொந்தக்காரங்களெல்லாம் உனக்கு முன்னாலே மோட்சத்துக்கு போயிட்டாங்க இன்னுங்க அநியாயமா இருக்கு ஆமா கோயில் சொத்தை சாப்பிட்டது குற்றம் வெட்டப்பட்ட உடனே அதுக்கான தண்டனை முடிஞ்சு வச்சு நீ மேல போனே வெட்டாம விட்டு அடுத்த பிறகு எடுத்து கஷ்டப்பட்டு தண்டனைக்கு உட்பட்டு கணக்கு முடிஞ்சு வச்சு அப்பவே அது பாவம் இது அதுக்கான பனிஷ்மெண்ட் ஓவர் அவ்வளவுதான் ரெண்டு வருஷம் ஜெயில் போட்டு திருப்பி வர்றாங்கல்ல அது மாதிரி அந்நிலையே சிவபெருமான் அன்பர் எதிர் வெளியே நின்று உன்னுடைய கைவாளால் உரு அறுத்த கிளை சொந்தக்காரங்கள் பொன் உலகில் மேல் மோட்சத்துக்கு போகலையாம் கைலாசத்துக்கு போட்டாங்களாம் பொன்னுலகத்துக்கு மேலே இருக்கிறது கைலாசம் புக்கணைய புகழோய் நீ இந்நிலை நம் அணைக நீ என்னோட வா என்று அழைத்து கொண்டு போய்விட்டார் ஒரு சர்க்கம் முடிஞ்சு வச்சு அடுத்த சர்க்கம் ரொம்ப எளிமையா இருக்கும் அதனால போவோம் பக்தராய்ப் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே இதுவரைக்கும் ஐம்பத்தி ஏழு பேர் பத்தச்சு இன்னைக்கு அவ்வளவு வேகம் போயிருச்சு சின்ன சின்ன வரலாறு தானே இப்ப ஐம்பத்தி எட்டு பக்தராய்ப்பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் யாரு சார் பக்தராய் பணிவார்கள் நம்மதான் கவலையே பக்தியோட யாரெல்லாம் கும்பிடுகிறார்களோ அவ்வளவு பேருக்கு நான் அடியேன் எந்த காலத்தில எந்த காலத்திலையும் யாதானும் இவ்வுடம்பால் செய்வினைகள் ஏறு பாதார விந்தத்தின் பாலாக ால என்ன பண்ணனாலும்ருடைய மாட்டார்கள் கொஞ்ச நொஞ்ச பக்தி எல்லாம் இருக்கக்கூடாது முழுக்க பக்தி பகவான் ராமகிருஷ்ண ஒருத்தான் எனக்கு கடவுளை காட்டுவீங்களான்னு கேட்டான் அவன் சாதாரணப்பட்ட ஆளு விவேகானந்தர் இல்லை காட்டுற எண்ணு கூட்டிக்கிட்டு போயிட்டார் ஒரு குளத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டார் குளத்தில் இறங்குனார் இறங்கினா இவரும் கூடவே போனார் கழுத்தாளன் தண்ணி போயிட்டார் கப்புனு பிடிச்சி உள்ளே அமைக்கி அவனுக்கு எப்படி இருக்கும் கழுத்தாளன் தண்ணி இல்லை பிடிச்சி உள்ளே மூச்சு முட்டுது மேல ஏறி பதில் சொன்ன கடவுளை காட்ட சொன்னா கடவுள அனுப்பி வைக்க சொன்ன போட்டு உள்ள அழுத்தன பொழுது வெளியில வரணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்ட இப்படி தள்ளி அப்படி தள்ளி முட்டி மோதி வெளியே வந்தில்ல கடவுளை பார்க்கணும்னு அவளது பக்தி வந்துட்டா கடவுள் அவராக வந்து காட்சி கொடுப்பார் வராதே அது எங்க வரும் உயிர் பொழைக்கிறதுக்கு என்ன பாடுபடுவோம் தட்டி கஷ்டப்பட்டு வெளியில வந்தில்லை ஆண்டவனை பார்க்கணும்னு அவ்வளவு நினைச்சுன்னா கடவுள் உனக்கு காட்சி கொடுப்பார் நமக்கு அதெல்லாம் கிடையாதே சங்கரனை சார்ந்த கதை கேட்பவர்கள் பக்தர்கள் கண்ணீர் கொட்டுமா மார்பில் இருக்கிற திருநீர் அழிஞ்சிருமா மார்பார பொலி கண்ணீர் மலைவாரு திருவடிவு திருநாவுக்கரசர் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் இமைக்கிற போது கூட மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராங் குணமிக்கார் கடவுளை தவிர வேற சிந்தனை கிடையாது எப்பவும் சிவா சிவா சிவா சிவநாமத்தை சொல்லக்கூடியவர்கள் தேவகோட்டையில் ஒரு செட்டியார் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா தைப்பூசம் வரப்போகுது பதினேழாம் தேதி முருகா முருகா முருகா முருகா இருபத்தி நாலு மணி நேரமும் புண்ணியவனுக்கு முருகா தான் கடைசியில் சாக போகிறார் கண்ணப்ப நல்ல திருப்பணிகள் நிறைய பண்ணவர் நல்ல வசதியாக இருந்தார் சாக போகிற பொழுது ஒரு அறையில் கொண்ட போட்டாங்க படுத்திருக்கார் இப்படி பார்க்குறார் நினைவு இருக்கு கடைசி நேரம் மயில் வந்துருச்சு முருகா அப்படின்னார் முடிஞ்சு வச்சு நமக்கு என்ன மயிலா வரும் நமக்கு எரும மாடுதான் வரும் எரும வரப்படாது மயில் வரணும் வரணும் அதுதான் பிரார்த்தனை கடவுள்கிட்ட பிரார்த்தனை அப்படி செய்யணும் கார்மாமிசை காலன்வரின் கலவத்து ஏற்பாமிசை வந்து எதிரப்படுவாய் யமன் வரக்கூடாது முருகா நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் கண்ணப்ப செட்டினு பேர் அதுதான் பக்தி அப்பதான் பக்தியை டெஸ்ட் பண்ணலாம் நான் பக்தனா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இப்ப என்ன பக்தன் நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க நான் சாகிற பொழுது எப்படி சாகுறேன்னு பார்த்தாத்தான் நான் பக்தனா இல்லையான்னு தெரியும் முருகான் அப்படியே விழுந்தா பக்தேன் ஆறு மாசம் கடந்து ஏழு மாசம் கடந்து கிருக்கப்பட்டு என்னடா தேவலையே இந்த ஆள் இந்த பாடுபடுத்துறாரு அப்ப என்ன அர்த்தம் பக்தன நடிச்சிருக்கேன் நடிச்ச கூட பரவாயில்ல அது வேற விஷயம் இன்னொரு நாளைக்கு அதை பார்ப்போம் இதுதான் பக்தி பக்தராய்ப்பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் அடுத்தது பரமனையே பாடுவார் அடியாருக்கும் அடியேன் வேற யாரையும் பாடக்கூடாது கடவுளைத்தாம் பாடணும் தென் தமிழும் வடமொழியும் தேசிகமும் பேசுவன மன்றினடை நட்புரியும் வள்ளல் தமிழில் பாடினாலும் சரி சமஸ்கிருதத்தில் பாடினாலும் சரி கடவுளைத்தாம் பாடணும் உணர்வோடு பாடணும் அவர்களுக்கு பெருமான் வந்து காட்சி கொடுப்பார் பக்தராய்ப்பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கு மடியேன் மூணாவது சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கு மடியேன் ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் உடம்புல ஆறு புள்ளி இருக்கு முதுகு தண்டுல ஆறு புள்ளி இருக்கு கீழே இருக்கிற புள்ளிக்கு மூலாதாரம்னு பேர் இந்த ஜலம் போகிற பாதைக்கு அரை இன்ச்சு கீழே மலம் போகிற பாதைக்கு அரை இன்ச்சு மேலே அந்த இடத்துக்கு மூலாதாரம்னு பேர் அது ஒரு புள்ளி எல்லாம் முதுகுத்தண்டில் பிடிக்கணும் அடுத்தாப்பில் ஜலம் போகுது பாருங்க அதுக்கு நேரம் முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி அதுக்கு சுவாதிஷ்டானம்னு பேர் தெரியும் இந்த புள்ளி விசுத்தி இந்த புருவ ஸ்தானம் இதுக்கு நேரம் முதுகுத்தண்டு புள்ளி ஆக்ஞை மூலாதாரம் சுவாதி அக்னி இருக்கு மூலாதாரத்தில் அந்த அக்னி அங்கிருந்து புறப்படும் பிராணாயாமத்தினாலே அந்த அக்னி புறப்பட்டு இந்த ஆறு இடத்திலையும் மண்டகப்படி ஆகும் கோயில் மண்டகப்படி பண்றீங்க இதுதான் இருக்கிறது பொம்மை உண்மைத்துலாதாரத்தை அக்னிய கிளப்பரம் அதுதான் கோயில் கொடிமரம் கொடிமரம் எதுகுத்தண்டு நரம்பு கொடிமரத்தில் முப்பத்தி மூணு ரவுண்டு கொடிமரத்தில் கொடி ஏறிருச்சுன்னா என்ன அர்த்தம் முதுகுத்தண்டில் இருந்து அக்னி புறப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் அதான் சாமிக்கு தெரியலா ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த இடத்துல சாமிக்கு தீபாராயண பண்ணுறீங்கள்ல மண்டகப்படி பண்ணுறீங்கள இந்த ஆறு இடத்துலையும் அந்த அக்னி வருதான் மேலே மேலே மேலே வந்து இந்த பூர்வ மத்திய ஸ்தானத்துக்கு அக்னி வர்ற பொழுது இங்கே இருக்கிற அமுதம் அப்படியே உருகுமா உருகி மூலாதாரத்தில் பாயுமா உடம்புல உள்ள எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் அது சேருமா அந்த உடம்புக்கு அழிவே கிடையாதான் திருமூலர் திருமந்திரம் இவாளுக்குத்தான் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார் சித்தம்னா என்ன யோக சாஸ்திரத்தில் சித்தம் என்பது அழுத்தமாய் நினைக்கக்கூடிய மனம் எங்க இருந்து புறப்படுது அங்கிருந்து இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அட்டாங்க யோகம் சொல்றார் திருமூலர் அந்த யோக பாதையில இப்படி வந்து பூர்வ மத்திய ஸ்தானத்துக்கு வந்துட்டா ஒரு ஒரு அமுதம் பாயும் இப்படி இருக்கவங்களுக்கு சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்னு பேர் நாமெல்லாம் பக்தர்கள் சித்தர்கள் இல்லை பக்தர்கள் பரவாயில்ல சித்தர் ரொம்ப பெரிய வேலை அவர்கள் சித்தர்கள் திருவாரூர் என்ன எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அடிமை அப்படின்னு பாடிவிட்டாருக்கு ஒரு உள்ளர்த்தம் இருக்கு நான் சொல்லணும் உடம்புல ஆறு ஆதாரம் சொன்னா மூலாதாரம் ஒன்னு சொன்னா ஆரம்பத்தில் அதுதான் திருவாரூர் மூலாதாரம் திருவாரூர் அதுதான் திருவானை காவல் இந்த கொப்பூலுக்கு நேரம் திருவண்ணாமலை அநாகதானம் இதுக்கு நேரம் சொன்னது சிதம்பரம் இங்கேயும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் சிதம்பரத்திலையும் பெருமாள் ஆடிக்கிட்டே இருப்பார் இந்த அடிப்பு நின்ன சுற்றி இருக்க அந்த ஆட்ட நின்ன உலகம் நின்று போயிரும் இது சிதம்பரம் இந்த விசுத்தின் இது காலகஸ்தி இந்த பூர்வ ஸ்தானம் காசி இந்த உச்சந்தல அதுதான் கைலாசம் அதுக்கு மேலே பன்னெண்டு அங்குலம் அதுதான் மதுரை துவாதசாந்தலம் திருவாரூர் எங்கே மூலாதாரம் திருவாரூர் பிறந்தார்கள் என்னாதாரத்தை அக்னியை யாரெல்லாம் எழுப்புகிறார்களோ அவர்கள் திருவாரூரில் பிறந்தார்கள் அந்த அக்னியை எழுப்பக்கூடிய பரம ஞானிகளுக்கு நான் அடிமை ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் திருவாரூர் மேல ரொம்ப பக்தி அவருக்கு சிந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் பண்ணது அந்த காலத்திலே அடியார்கள் நிறைய பேர் இருந்த திருவாரூர் தேசிரியன் மண்டபம் அதனாலே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் பக்தராய்ப்பணிவார்கள் அடியார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் அறுபத்தோரு பேர் ஆச்சேன் அறுபத்தி ரெண்டு முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முப்போதும் திருமேனி திண்டு நம்ம கோயில் உள்ள சைவ சிவாச்சாரியார்கள் காலம்பர சாமியை தொட்டு அர்ச்சனை அபிஷேகம் ரொம்ப கொடுத்து வைக்கணும் தவம் பண்ண அர்ச்சகரா வரலாம் பக்கத்தில் போக முடியுமா முப்போதும் திருமேனி காலையில் தொட்டு அபிஷேகம் மத்தியானம் தொட்டு அபிஷேகம் ராத்திரி தொட்டு அபிஷேகம் மாத்வ சம்பிரதாயத்திலே சில ஆஞ்சநேயர்கள் கோயில் கட்டிருப்பாங்க நாளைக்கு சிவாச்சாரியார்கள் மூணு வேளையும் தொட்டு பூஜை பண்றாங்க ஆதி செய்வன் சிவபெருமானுக்கு அஞ்சு முகம் சாதம் இருந்து அப்படி வந்த பெருமக்கள் மூணு வேளையும் திருமேனி தீண்ட கூடியவர்கள் அன்பினராய் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடவுளுக்கு அபிஷேகம் பண்றது அழுத்துக்கப்படாது ஒரு நாளைக்கு மூணு வேலை கடவுள் கொஞ்சம் இருப்பார் அவர் அது மாதிரி நமக்கு தெரியாது காலையில் அபிஷேகம் பண்ற பொழுது இருந்த மகிழ்ச்சியை விட மத்தியான அபிஷேகம் பண்ற பொழுது மகிழ்ச்சி அதிகமா இருக்கணுமா அது எப்படி இருக்கும் நம்ம குழந்தைய குளிப்பாற்ற நேர்த்தி குளிப்பாற்ற பொழுது இருந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு பயலுக்கு வயிறு ஒரு பெருத்து இருக்கு சந்தோஷமா இருக்குல்ல நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் அப்படியான் அப்போதைக்கு அப்போது ஆர்வம் அன்பினராய் முப்போதும் திருமேனி திண்டுவார் முப்போதுன்னா ஒரு நாளைக்கு மூணு வேலை அப்படி மட்டும் இல்ல போன காலம் இந்த காலம் வருங்காலம் மூணு காலத்திலையும் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு நான் அடிமை அடுத்தது முழு நீர் பூசிய முனிவர்க்கும்படியே உடம்புல திருநீரு பதினாறு இடத்துல பூசணும் விவரம் இல்லாதவங்க உடம்பு பூரா பூசுவேன் பதினாறு எடுத்து உச்சந்தோல் முழங்கட்டுக்கு மேல இங்கு இங்கே மூணு ஒன்று ஏழு பத்து ரெண்டு விழாவில ரெண்டு பன்னெண்டு ரெண்டு தோல் பட்டைகளை ரெண்டு பதினாலு ரெண்டு மொழங்க அல்ல ரெண்டு பதினாறு இது ஊற தண்ணி சேர்ற இடம் இங்கே விபூதியை பூசியாச்சுன்னா தண்ணியை உறிஞ்சு போடும் தலதோஷமும் வராது ஒன்றும் வராது குளித்த உடனே விபூதி தண்ணியில் எந்த தண்ணியில் குளிச்சியோ அதே தண்ணியில் குழைச்சி பூசிட்டா ஒரு நோயும் வராது நாங்கள் பல ஊருக்கு போயிட்டுருக்கோம் பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறோம் வெந்நீர் குளிக்கிறது கிடையாது கைலாசத்துக்கு போன போது கூட பச்சை தண்ணி தான் நேபாளத்து காட்மண்டில் இருக்கும் தண்ணி ஒரு மாதிரியா இருக்கும் தலையில் கையை வச்சு கண்ண மூடி ஊத்தணும்னா ரெண்டு போயிடும் கிடையாது ஆமா விபூதி எப்படி இருக்கணும் அதை தான் சொல்றார் நான் பயந்தே போயிட்டே நம்ம கடையில் வாங்கிறோம் கடையில் விற்கிற விபூதிக்கும் சம்பந்தமே கிடையாது நம்ம இதற்கும் வேற வழி இல்ல சேக்கலார் என்ன தெரியுமா சொல்றார் பசு கன்று போட்ட பத்து நாட்களுக்கு உட்பட்டது ஈனாத கிடாரி கன்று போடாத பசு நோயுள்ள பசு கன்று செத்து போன பசு கிளட்டு பசு மலட்டு பசு மலந்தின்ன கூடிய பசு இதனுடைய சாணத்தை எடுக்க கூடாது உள்ள பசு கண்டு போடாத கிடாரி நோய் உள்ள பசு கன்று செத்து போன பசு கிளட்டு பசு மலட்டு பசு மலஞ்சாப்பிடக்கூடிய பசு போக கூடாது சாணத்தை எடுக்கப்படாது அப்ப என்ன சார் செய்ய நல்ல பசு வீட்டில் வளர்த்து அதுகிட்ட சாணம் போடுற பொழுது கையில் வாங்கணும் எப்போ பங்குனி மாதம் தை மாதம் இந்த ரெண்டு மாத்தையில் தான் வாங்கணும் அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தசி அதில் வாங்கணும் கையில் வாங்கி சத்தியோஜாத மந்திரன்னு சொல்லணும் அதில் பஞ்சகவ்யத்தை விடணும் வாமதேவ மந்திரன்னு சொல்லணும் அகோர மந்திரம் சொல்லி பிசையணும் த்புஷ மந்திரத்தினாலே உருட்டணும் ஓம தீக்குள்ள ஈசான மந்திரம் சொல்லி வச்சு சுடணும் அப்பறம் விபூதி வரும் நடக்கிற காரியமா இங்க தாயார் பண்ணுவாங்க மந்திரம் சொல்ல மாட்டாங்க பசுமாடு கன்று குட்டியோடு உள்ள பசுமாடு கையில் வாங்க முடியாது போட்டுவியில நெருப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கும் எரியாது தனலா கிடைக்கும் அதுக்கு அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தா வெள்ளை நமக்கு விபூதி கிடைக்கும் வெள்ளையா இருக்கிற பேப்பரை நெருப்புல போட்டா கருப்பா போகுது கருப்பா இருக்கிற சாணத்தை நெருப்புல போட்டா வெள்ளையாயிருது கருப்பம் பேர் நம்பர் ஒன் சார் இதெல்லாம் ஆகாது நம்மளால முடியாது அப்ப உனக்காக ஒரு வழி காட்டில் கிடந்து காஞ்சி போன பசுஞ்சாணம் எடுத்துக்கோ அது செகண்டு தான் தீரா பட்சம் எடுத்து பொடியாக்கு பசுமாட்டினுடைய கோசலத்தை விட்டு பிசைஞ்சுக்கோ அஸ்துர சொல்லி உருண்டையாக்கு ஓமத்திகளை சுட்டு எடுத்துக்கோ அது அணுகற்பம் இன்னும் நம்பர் த்ரீ தேர்டு கிரேடு மரங்கள் உராய்ந்ததுனால தீ வந்திருக்கும் அதில் அங்கே இடந்த சாணம் அதுவாக வந்திருக்கும் பசுக்கள் தங்குற இடம் தீ அதனால சாண வந்திருக்கும் மற்ற இடங்கள் தீபிடிச்சு சாண வந்திருக்கும் செங்கல் சுட்ட இடத்தில் சாணி போட்டிருந்தா அது வந்திருக்கும் இது எல்லாம் எடுத்து கோசலத்தால் பிசைந்து எடுத்து சுட்டால் அது உபகர்பம் கற்பம் அணுகற்பம் உபகர்பம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ கடையில் வாங்கினா அது விபூதியே இல்லை பழனியில சித்தநாதன் விபூதி ஒண்ணு வைக்கிறது சித்தநாதன்கிட்ட போனால் பெரும்பகுதி சுத்தமாக வச்சு கும்பிட்டுட்டு பண்ணிகிட்டு இருக்கார் திருமுறைகள் பாடி செய்கிறார் திருமுறை ஈடுபாடு உள்ளவர் பழனி இலக்கிய மன்றத்துக்கு தலைவர் அதனால் ஒரு மரியாதை சித்தநாதன் விபூதி நமக்காக இந்த வாசனை போடுறது விபூதியெல்லாம் வாசனையாக இருக்காது விபூதி நைசாகவும் இருக்காது உண்மையான விபூதி அநேகமாக நம்ம நேரத்தில் தான் இருக்கான் லேசா லேசா வெள்ளையாக இருக்கான் அவ்வளவு தான் இதெல்லாம் ஏதோ மருந்தெல்லாம் கலக்கி ஆஹா விபூதி அதெல்லாம் விபூதி கிடையாது நமக்கு தெரியலை பூசிக்கிட்டு இருக்கான் எல்லாம் பண்ணியாச்சுன்னா அரண் அங்கி ஆ ஆ ரொம்ப முக்கியம் கோயிலில் சிவபெருமானுக்கு முன்னால் நின்று விபூதி பூசக்கூடாது வாங்கிக்கிட்டு அப்படி திரும்பிக்கிட்டு பூசணும் பூசுற பொழுது விபூதி தரையில் விழக்கூடாது தோல் பட்டையில் தான் விழணும் மூணு கையினால மூணு விரலால பூசணும் நெருப்புக்கு முன்னால நின்று பூசக்கூடாது ஆத்துக்கு முன்னால நின்று பூசக்கூடாது நடந்துகிட்டே பூசக்கூடாது குருநாதனுக்கு முன்னால நின்று பூசக்கூடாது நன்மை இல்லாத பூமி சுத்தமில்லாத இடம் சுடுகாடு அங்கையெல்லாம் பூசக்கூடாது மேனி முழுவதும் பூசலாம் திரிபுண்டரமாக பூசலாம் இப்படி பூசக்கூடியவர்களுக்கு முழுநீர் பூசிய முனிவர்னு பேரு இவர்களுக்கு அடியேன் எப்படி முதல்ல இருந்து ஆரம்பமா முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் முதல்ல என்ன ஆரம்பித்தோம் பக்தராய்ப் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டு வார்க்கடியேன் முழு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அறுபத்தி மூணு வச்சு அடி சார்ந்தார்ும் அடிய அப்பாலும் அடிச்சார் தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஒருத்தர் சிவான் சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் சிவான்னு சொல்லியிருப்பார் அமெரிக்காவில் இருந்து ஒருத்தர் சிவான்னு சொல்லியிருப்பார் மூவேந்தர் தமிழ் வழங்கு நாட்டுக்கு அப்பால் தமிழ் வழங்கும்லர் கால அப்படித்தான இதுக்கு வெளியில் இருந்தவர்கள் முதல்வனார் அடிச்சார்ந்த முறைமையோடும் நாவேந்த திருத்தொண்டத் தொகையில் கூரும் நல் தொண்டர் காலத்து முன்னும் பின்னும் திருத்தொண்டை பாடிஞ்ச காலத்துக்கு முன்னாலே உள்ள அடியார்கள் திருத்தொண்ட தொகை பாடினதுக்கு அப்புறம் உள்ள அடியார்கள் இடத்தினாலே அப்பாலும் அடிச்சார்ந்தார் காலத்தினாலே அப்பாலும் அடிச்சார்ந்தார் பின்னாலே வர்றவங்க அவ்வளவு பேருடைய திருவடிகளும் என் தலைக்கு மேலே அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா அனுக்காலே அறுபத்தி நாலு வரலாறு முடிஞ்சு போச்சு இன்னும் எட்டு வரலாறு இருக்கு மொத்தம் எழுபத்தி ரெண்டு இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்குவோம் மிச்சம் நாளைக்கு இன்னைக்கு ஈஸியாக இருந்ததுனால கொஞ்சம் வேகமாக போயிட்டான் வரலாறு சுருக்கம் ஆனால் இப்போ சொல்ற வரலாறு ஒரு நிறைவான வரலாறு நான் அவனாம் காஞ்சிபுரத்துக்கு போகிறோம் தொண்ட நாடு காஞ்சிபுரத்தில் ஒரு ராஜா ராஜசிம்ம பல்லவன் அவனுக்கு பேர் ம பல்லவன் கைலாசத்துக்கு போயிருக்கான் கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் கொஞ்சம் இடிஞ்சு கிடக்கு அற்புதமான கலை சிற்ப வேலைப்பாடுகள் கோயிலுக்குள்ள போனா ஒரு பக்கத்தில் ஒரு துவாரம் இருக்கு அதுக்குள்ள போயிட்டு இந்த பக்கம் வரணும் கோயில சுத்தி அதுக்கு உள்ளே போகிறதுக்குள்ளே பெரும்பாடாக போயிடும் குகைமேரி இருக்குது இப்படித்தான் உள்ளே போகணும் உள்ளே தவழ்ந்து போகணும் தவழ்ந்து போய் அந்த பக்கம் வரணும் இந்த குண்டா இருக்கிற ஆளுக உள்ளே போய் முன்னும் போக முடியாமல் பின்னும் வர முடியாமல் மாட்டிக்கிறதை பார்த்தா பாவமாக இருக்கும் நான் உள்ளே போயிட்டு வந்துட்டேன் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்போவே அது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் உன் வயசாகி போனால் நம்மளால் குனிஞ்சு குணிஞ்சு போக முடியுதோ இல்லையோ அந்த பக்கம் வரலாம் அது என்ன தெரியுமா தாய் வைத்துக்கு சமானமா கர்ப்பத்தில் போயிட்டு திருப்பி வர்றாழி இனிமே கர்ப்பவாசம் கிடையாது கைலாசத்தில் ஒன்று கைலாசத்தில் பரிகிரமா பண்ற இடத்துல சொல்றாங்க இடத்துல இருக்குவாரம் அதுக்குள்ளே போயிட்டு திரும்பி வந்தா யமதர்ம ராஜா நம்மளை மரியாதையோடு கூட்டிகிட்டு போவாராம் நான் ரெண்டு தடவை போயிட்டு திரும்பி வந்தேன் விட்டுறப்படாதில்ல அவர் பாட்டுக்கு போட்டு பார்த்துடப்படாதில்ல அதான் அதே மாதிரி இங்கே கர்ப்பவாசம் கிடையாது தொண்ட நாடு காஞ்சிபுரம் மகாராஜா ஒரு கோயில் கட்டிட்டான் கோயில் அழகாக கட்டினான் இந்த கோயில் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வச்சுட்டான் நாளைச்சு காலையில கும்பாபிஷேகம் எல்லா ஏற்பாடும் நாளைக்கு வேண்டாம் ஏன் திரு நின்ற ஊரிலே பூசலார் நாயனார் நமக்கு ஒரு கோயில் கட்டி இருக்கார் நாளைக்கு அந்த கோயில்ல கும்பாபிஷேகம் கோயிலுக்கு வர முடியாது என் சிவபெருமான் ஒரு நாளையில நாலு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டாரா எல்லா இடத்துலையும் இருக்கிற சிவபெருமான் வரமாட்டாரா வேணும்ன்னு இவன் கிட்ட வந்து சொல்லி விட்டான் உன் கும்பாபிஷேகத்தை மாற்றி வச்சுக்கோ நான் அங்கே போகிறேன் நம்ம சொல்றோமில்ல நான் கோலாலம்பூர் போகிறேன் நாளைக்கு நான் வர முடியாது நம்மளால முடியாது கடவுளால முடியாதா முடியும் அவனுக்கு ஒன்றும் புரியலை என்னடா இது கடவுள் நம்மள்கிட்ட வந்து சொல்றாரு நின்ற ஊர் பூசலன்பன் நினைந்து செய்த நன்று நீட ஆலயத்துள் நாளை நாம் புகுவோம் யாரு கட்டின ஆலயம் திரு நின்ற ஊர் அவருக்கு என்ன பேரு பூசலார் நாயனார் கோயில் எத்தனை வருஷம் கட்டினார் ஒரு முப்பது நாற்பது வருஷமாக கட்டினார் அப்பா நெடிது நாள் நெடிது நாள் இவனுக்கு புரியல நம்ம நாட்டில் நமக்கு தெரியாம இத்தனை வருஷமா கோயில் கட்டியிருக்காங்களா அது எப்படி சிவபெருமான் சொல்றார் நன்று நீட நாளை நாம் புகுவோம் நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒளிந்து பின் கொள்வாய் நாளைக்கு விட்டு வேற ஒரு நாள் வச்சுக்கோ என்று கொன்றை வார்ச்சடையார் தொண்டர் கோயில் கொண்டருளப் போந்தார் இவனுக்கு தூக்கம் போச்சு போய் பார்த்துரணும் இப்பவே போய் பார்த்துரணும் மறுநாள் காலம் போட கும்பாபிஷேகம் பண்ண முடியாது மகாராஜா புறப்பட்டு திருநின்ற ஊருக்கு போயிட்டார் பார்க்கிறார் கோயிலையே காண இன்னும் முப்பது நாற்பது வருஷமா கோயிலுங்கிற ஒன்னத்தையும் காண எங்க இந்த ஊர்ல பூசலார் நாயனார் யாரு அந்த ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல அவர் சத்திரத்துக்குள்ள கிழக்கு நோக்கி உட்கார்ந்துருக்காரு இவர் தான் பூசலார் என்ன செய்யணும் நீங்க கோயில் கட்டியிருக்கீங்களா இன்னைக்கு அந்த கோயில் எங்க இருக்கு நான் கோயில் கட்டினது உனக்கு எப்படி தெரியும் ஊருக்கே தெரியும்ல தெரியணுமில்ல உனக்கு எப்படி தெரியும் சிவபெருமான் கனவுல வந்து சொன்னார் கண்ணீர் கொட்டி சிவருக்கு ஏன் இவருக்கு பேரு பூசலார்னு பேரு கோயில் கட்ட ஆசைப்பட்டார் பைசா கிடையாது கையில காசு இல்லாம கோயில் கட்ட முடியுமா ஆனா ஒண்ணு கோயில் கட்டணும் உட்கார்ந்தார் மனசுக்குள்ளே கோயில் கட்டினார் நம்ம மனசுக்குள்ள கோயில் கட்டியிருக்கோம் பல பேர் மனக்கோட்டை கட்டுறமும் இல்ல நினைச்ச மாத்திர அமெரிக்கா போயிட்டு திரும்பிடுவோம் போட்டு மாசம் உண்மையா ஒரு கோயில கட்டுறதுக்கு எத்தனை மாசம் ஆகுமோ அத்தனை உட்கார்ந்து கட்டி இருக்கார் அதனாலதான் நின்ற ஒரு பூசன் நாள் நினைந்து செய்த நினச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு கட்டி உட்கார்ந்து நினைப்பு எங்கேயோ ஓடும் உட்கார்ந்து இருக்கும் ஒரு செங்கல் எடுத்து வைக்கணும் இங்கே இருந்து செங்கல் எடுத்துட்டு போய் அங்க வைக்கிற வரைக்கு மனசுக்குள்ள அதுதான் நடக்கும் இப்படி கோயில் யாராவது கட்டினாங்களா எனக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது எம்பெருமான் உங்ககிட்ட வந்து சொல்லி இருக்கிறான் நான் பெரும்பேறு பெற்றுவிட்டேன் அழுதார் என்னை ஒரு பொருளாய்க்கொண்டு எம்பிரான் அருள் செய்தாரில் முன்வரு நிதி இல்லாமை கையில காசு இல்ல அதனாலே மனத்தினால் முயன்ற கோயில் மனசுனால கட்டின கோயில் இன்னதாம் என்று சிந்தித்து எடுத்தவாறு நான் கோயில் மனசுக்குள்ளதான் கட்டின வெளியில கட்டுறதுக்கு காசு இல்லை வசதி இல்லை ரொம்ப நாளா கட்டின சிவபெருமான் சொல்லிவிட்டார் இன்னைக்கு உங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டாரா என் கோயில் கும்பாபிஷேகத்தை ஒத்தி வைக்க சொல்லிவிட்டார் நமக்கு ஒரு சந்தேகம் சிவபெருமான் இவர் கனவுல போகாம ராஜா கனவுல போகாம அடியார் கனவு வரப்படாதா கொஞ்சம் யோசிங்க அவரு கனவுல வர்றதுக்கு ரெடியா இருக்காள் ராஜா கனவுல வராம இந்த மனசுல கோயில் கட்டினார் பாருங்க இவர்கிட்ட வந்து பாரு ராஜா கோயில் கட்டி இருக்காரு அது பெரிய கோயில் நீ மனசுல தான கட்டினாலும் வச்சுக்கலாம் அடுத்த வாரம் வச்சுக்க லேட்டா வச்சுக்க சொல்லலாம் அருமையான காரணங்கள் நம்பர் ஒன்னு கடவுளுக்கு நீ வெளியில கற்ற கோயிலை விட மனசுல கற்ற கோயில் தான் பிடித்தம் வெளியில கற்ற கோயில் கடவுளுக்கு வாடகை வீடு மனசில் கட்டுற கோயில் கடவுளுக்கு சொந்த வீடு கோயில் அதான மனசுல கோயில் கட்டாம நீ வெளியில் ஆயிரம் கோயில் கட்டி செய்தி ஒருவேளை இவர் கனவு வந்தார் வச்சுக்கங்க அவரோட போயிடும் வெளியில ஒருத்தனுக்கும் தெரிய தெ எது ஒண்ணார் கனவுல சிவபருமான் வர முடியாது முப்பது வருஷமா தூங்காம கனவு இல்லாம உட்கார் உட்கோதா கனவு வரும் ராஜா வேலை வலைக்கு தூங்கினா என்ன கோயில் கட்டினது கொத்தனாருந்து ராத்திரி பகலா மனசுனால நினைச்சு கோயில் கட்டினாரா நெடிது நாள் நினைந்துனா தானே கனவுல வர்றதுக்கு இந்த ஆளு தூங்காம கட்டினாரா அதனால இந்த கோயில் பிடித்தம் சுருக்கமா சொல்ல போனா நம்ம வெளியில கட்டுற கோயில் பூரா கடவுளுக்கு வாடகை வீடு நம்மளா மனசுக்குள்ள கற்ற கோயில் சொந்த வீடு நமக்கு இந்த உடம்புங்கிறது சொந்த வீடு இல்லை இது வாடகை வீடு கடவுள் திருவடி அது மட்டும் தான் நமக்கு சொந்த வீடு நம்ம புரியாமல் இதுவே நம்ம வந்த வீடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு இது வாடகை வீடு இது வாடகை வீடு தெரிதா இந்த வீட்டுக்கு மூணு பேர் சொந்தக்காரங்க எந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு மூணு பேர் சொந்தக்காரன் உடம்புக்கு ஒருத்த முஸ்லிம் ஒருத்தி ஒருத்தி மாத்தி பண்ணுகிறார் சேர்ந்து வெளியில போட்டு அஞ்சாறு மாசம் ஓடும் புத்தம் வந்தா பதினஞ்சு நாளைக்கு ஓடும் சிலேத்தும வந்து சளி இழுக்க ஆரம்பிச்சா ஏற்பாடு பண்ணிருவாங்க ஒலிக்கு அழுதிட்டு பேரினை மாற்றி புனம் என்று பேரிட்டு சூரியன் கொண்டு போய் சுட்டிட்டு நீரிநில் மூழ்கி நினைப்பொழிந்தாரு இந்த வீட்டுக்கு மூணு பேர் சொந்தக்காரன் இந்த வீட்டுக்கு என்ன வாடகை காலம்பரம் எந்திரிச்ச ஒரு கப் காப்பி வாடகை அதுக்கப்புறமா நாலு இட்லி போண்டா பொங்கல் அப்புறம் மத்தியானத்துக்கு ஏகப்பட்ட பிரசாதம் ஏகப்பட்ட சாதம் சாயங்காலத்துக்கு வடை காப்பி ராத்திரி எட்டு மணிக்கு அது ஏகப்பட்டது சில பேர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க போதெல்லாம் வாடகையை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்காட்டி வீடு போயிடும் உடம்பாகிற வீட்டில் குடியிருக்கிறாமி வார்த்தையை நான் புரிய கூலி கொடுத்து உடம்பாகிர வீட்டில் குடியிருக்கிற ஜீவன் ஆகார கூலி கொடுக்கலன்னு வச்சுங்க செத்தில போயிரும் வீடு போயிரும்ல சரி இந்த வீடு நல்ல இடத்தில இருக்கா இல்லே வீட்டில் பாதுகாப்பு இருக்கா இல்லை அஞ்சு பேர் திருட்டு பய உள்ளே உட்கார்ந்து இருக்கான் மெய் வாய் கண் மூக்கு செவி அஞ்சு திருட்டு பய உள்ள உட்கார்ந்து இருக்கான் சரி வீட்டுக்கு காவல் எல்லாம் இருக்கா இல்லை வாசல்படி இருக்கா ஒம்போது வாசல்படி சில வாசலுக்கு கதவு உண்டு சில வாசலுக்கு கதவே கிடையாது காதுங்கிற வாசலுக்கு கதவு கிடையாது வாய்ங்கிற வாசலுக்கு கதவு உண்டு மூக்குக்கு கதவு கிடையாது பாரு வாசல் ஒன்பது வாரம் உடம்புக்கு மூடி உண்டு சிலதுக்கு மூடி கிடையாது கண்டத பார்க்காத கண்ண மூடிக்கோ எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கோ காது திறந்திருக்கும் ஏன் எல்லாத்தையும் கண் வலிக்கும் ரொம்ப வாய் வலிக்கும் நடந்தா கால் வலிக்கும் நல்ல பல செய்திகளை கேட்டால் காது வலிக்காது அதனாலதான் காதை திறந்து வச்சான் செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் ஒம்பது துவாரம் அஞ்சு பேர் திருட்டு பயலுக வாடகை சரி இந்த வாடகை எப்படி தெரியும் இல்லை அதுதான் தீராது அந்நியாயம் அம்மா வயிற்றுலேருந்து வந்த பொழுது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டா போதும் பால் வயசாக வயசாக வயசாக வாடகை ஏறிக்கிட்டே போயிருச்சு சரி இந்த வாடகையை மாதம் ஒன்றாந்தேதி கொடுத்து விட்டு முப்பது நாளைக்கு விட்டுடலாமா முப்பது நாள் சாப்பாட்ட ஒரு நாளையில சாப்பிட்டு நாள் பட்டினி இருக்க முடியுமா முடியாது ஒரு நாள் வாடகை ஒரு வேலைக்கு வாடகை காலையில் வாடகை மத்தியான வாடகை சாயங்கால வாடகை ராத்திரிக்கு வாடகை குடியிருக்க வாடகை கொடுத்து ஓஞ்சு போயிருவான் எங்க சம்பாதிக்கிறது இந்த வீடு நமக்கு வாடகை வீடு கடவுள் திருவடி நமக்கு சொந்த வீடு இது சும்மாங்க விட்டுட்டு அங்கதான் போகணும் அதான் நமக்கு பெர்மனன்ட் அதைத்தான் கடவுள் சொல்றார் உன் மனசுக்குள்ள எனக்கு ஒரு இடம் போட்டு வை ஆணவம் கண்மம் மாயை காமம் கோபம் எல்லாத்தையும் போட்டு வச்சா கடவுளுக்கு இடம் கிடைக்காது அவர் ஒன்று குடுத்தனும் பண்றாப்புல வந்துடும் மனசுக்குள்ள இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தா கடவுள் இருக்கு இடம் கிடைக்காது இல்லை அதனால இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதே ஆணவம் கண்மம் மாயை கோபம் லோபம் மதம் மார்ச்சரியம் இது கிடம் கொடுக்காதே கொடுத்தா கடவுள் உள்ள கஷ்டப்பட்டு இருப்பார் இது இல்லைனா கடவுள் சந்தோஷமா இருப்பார் அதுதான் பூசலார் நாயனார் வரலாறு நின்ற ஊர் பூசல் வந்தாச்சு வரிவளையால் மானிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனற்கடியேன் கோச்சங்கனான் திருநீலகண்டேன் அரண் அடியே அடைந்த இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் ஏழு வரலாறு நாளைக்கு பார்க்கணும் இதுவரைக்கும் அறுபத்தி அஞ்சு வந்துட்டோம் மொத்தம் எழுபத்தி சுந்தரமூர்த்தியை சேர்த்து நாளைக்கு மீதமுள்ள ஏழு வரலாறு பார்த்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வெள்ள ஏத்தி கைலாசத்தை கொண்டு போய் சேர்த்து அவருக்கு வழிபாடு செய்ய வேண்டும் நாளைக்கு அறுபத்தி நாளைக்கு முப்பதாவது நாள் பெரிய புராணம் நாளைக்கு நிறைவு சுந்தரர் வரலாற்றிலே கடைசி பகுதி இதுவரைக்கு அறுபத்தி அஞ்சு அடியார்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினேழு அடியார்கள் ஓடி இருக்காங்க பெரிய பட்டியலே ஓடிருச்சு ஒரு பாட்டு சின்ன பாட்டு தானே அதனால அடியார்களுக்கு நம்முடைய நன்றி எல்லாருக்கும் மனங்கணிந்த பொங்கல் வாழ்த்துக்கள் நாளைக்கு காலையில் தைப்பொங்கல் தைப்பொங்கல் அன்பு நெறி தலைக்க செய்யும் சூரியனுக்கு நன்றி மாட்டுக்கு நன்றி உழவனுக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய திருநாள் நாளைக்கு தைப்பொங்கல் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா இன்னைக்கு புண்ணிய காலம் இது என்ன தெரியுமா நாளையிலிருந்து உத்தராயண புண்ணியாலம் இன்னைக்கு தட்சிணாயன புண்ணிய காலம் முடியுது சூரியன் கொஞ்சம் தெற்கு சாய்வா வந்தா தட்சிணாயணம் வடக்கு சாய்வா வந்தா உத்தராயணம் உத்தராயணம் புனிதமான நேரம் பகவான் கிருஷ்ணனை பற்றி பீஷ்மாச்சாரியார் சொன்ன விஷ்ணு சகசர்நாமம் பீஷ்மாச்சாரியார் அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கிறார் ஏன் மார்கழி மாசத்துல மகாபாரதம் முடிஞ்சு போச்சு மார்கழி மாதம் மகாபாரதம் முடிஞ்சு போச்சு கீதோபதேசம் மார்கழி மாதம் மறந்துறாதீங்க முடிஞ்சு போச்சு இவர் உயிரை கையில் முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கார் இவருக்கு வர என்ன தெரியுமா நினைச்ச போது சாகலாம் உங்க அப்பா கொடுத்த வரம் நம்மளுக்கு அப்படி வரம் கொடுத்தா நினைக்கவே மாட்டான் நினைச்ச போது சாகலாம் தட்சிணாயன புண்ணிய காலம் போகட்டும் உத்தராயண புண்ணிய காலம் வரட்டும் அப்படியே கிடக்கிறார் தை மாசம் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி பகவான் கிருஷ்ணனை பார்க்கிறார் விஷ்ணு சகசரநாமன் சொல்றார் ஒரு ரெண்டு மூணு நாளையில உடம்ப உதறிட்டு மேல போயிடுறார் நாளைக்கு உத்தராயண புண்ணிய காலம் காலையில் எழுந்து கடவுளை வழிபாடு செய்து நன்றி செலுத்தக்கூடிய நன்னாள் ஒரு காலத்திலே பொங்கல்ல இருந்து புத்தாண்டு வச்சது உண்டு பொங்கலுக்கு பொங்கல் அது மாதிரி வழிபாடு செய்து நாம் எல்லோருடைய இன்பத்துக்காகவும் எல்லோருடைய நலன்களுக்காகவும் பெருமானை வணங்கிக் கொள்வோமாக என்று கூறி நல்ல நாளில் நாளை பெரிய புராணம் நிறைவடைகிறது என்பதை உங்களுக்கு சொல்லி என்னையும் ஒருவனாக்கி இரும்களல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு பெருமக்கள் அனைவரையும் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்